ஸ்ரீமத் பகவத்கீதை பனிரெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம் நாம் பார்க்கணும் இது பனிரெண்டாவது அந்தர்யோகம் அதனால் பனிரெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம் பார்க்க போகிறோம் இந்த பகவத்கீதையில் முதல் 6 அத்தியாயங்களில் பார்த்த கருத்து பகவான் கிருஷ்ணர் சுய முயற்சியை அதிகமாக வலியுறுத்தினார் முதல் ஆறு அத்தியாயங்களில் மனித முயற்சி கட்டாயம் தேவை கடவுள் பார்த்துக்கிறவாருன்னு சும்மா இருக்கக்கூடாது நாம வேலை செய்யணும் அந்த வேலையை அந்த சுய முயற்சியை கர்மயோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னார் கர்மயோகமாக செய்து மனம் பக்குவ பெற்ற பிறகு ஆத்ம தத்துவத்தை உணர வேண்டும் அதனால் மூணு விஷயம் சொல்லப்பட்டது சுயமுயற்சி கர்மயோகம் ஆத்ம தத்துவம் இது முக்கியமாக சொல்லப்பட்டது பல கருத்துக்கள் எல்லா அத்தியாயத்திலும் எல்லா கருத்துக்களும் வரும் முதல் ஆறு அத்தியாயத்தில் பிரதானமான கருத்து சுயமுயற்சியின் அவசியம் நாம் செய்கின்ற செயலை கர்மயோகமாக செய்ய வேண்டும் பிறகு நம்மை பற்றிய தத்துவத்தை புரிந்து வேண்டும் உடல்னா என்ன உயிர்னா என்ன ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன இது முதல் ஆறு அத்தியாயங்கள் பிரதானமாக முக்கியமாக சொல்லப்பட்டது இரண்டாவது ஆறு அத்தியாயத்திற்கு வந்தவுடன் சுயமுயற்சி இருந்தால் மட்டும் மனிதனுக்கு போதாது ஆண்டவனுடைய அனுகிரகமும் அவசியம் என்ற கருத்து சொல்லப்பட்டது ஆண்டவன் அனுகிரகம் வேண்டுமென்றால் ஆண்டவனிடம் பக்தி செலுத்த வேண்டும் அதற்காக பக்தி யோகம் சொல்லப்பட்டது பக்தி செலுத்துவதற்கு கடவுளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அதனால் கடவுள் என்றால் யார் அவருடைய சொரூபம் என்ன என்று கடவுளை பற்றிய தத்துவமும் சொல்லப்பட்டது ஆக இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் ஆண்டவனின் அனுகிரகம் ஆண்டவனின் மீது செலுத்தக்கூடிய பக்தி ஆண்டவனை பற்றிய அறிவு இது முக்கியமாக சொல்லப்பட்டது இதில் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லை ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயத்தில் கடவுளுடைய சுரூபமும் பக்தியை பற்றி நிறையா சொன்னார் எட்டாவது அத்தியாயம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துச்சு அதில் மரண தருவாயில் ஒருவன் இறக்கும் பொழுது எதை எண்ணிக்கொன்று இறக்கிறானோ அதன்படி அவனுக்கு அடுத்த ஜென்மம் அமைகிறது அப்படிங்கிற கருத்து சொன்னார் இங்கேயெல்லாம் மற்ற அத்தியாயங்களில் கடவுளை பற்றி தெரிஞ்சு நம்மளை பற்றி தெரிஞ்சு ஞானத்தை அடைஞ்சு இங்கேயே மோக்ஷம் அடைகிறது அந்த எட்டாவது அத்தியாயத்தில் என்ன சொன்னாருங்கன்னா ஞானத்துக்கே வராமல் நல்ல பக்தி செலுத்தி கடவுள் மீது அன்பெல்லாம் செலுத்தி சாதனைகள்லாம் பண்ணியிருக்கான் ஆனால் ஞானத்துக்கு வரல அவன் இறந்தா அவனுக்கு கிரமமுக்தி கிடைக்கும் அதுவும் பிரம்மலோகம் போய் அங்கே ஞானத்தை பெற்று அங்கே முக்தி அடைவான்னு சொல்லி அந்த எட்டாவது அத்தியாயம் வித்தியாசமாக சொல்லப்பட்ட நாம் சென்ற யோகத்தில் பதினோராவது அத்தியாயம் பார்த்தோம் பத்தாவது அத்தியாயத்தில் கடவுளுடைய விபூதியை சொன்னார் அவருடைய பெருமைகள் அவருடைய சிறப்பம்சத்தை மட்டும் சொன்னார் பதினோராவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்ன கேட்டான்னு சொன்னால் பகவான்கிட்ட உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்க விரும்புகின்றேன்னு சொன்னார் கேட்டார்கள உடனே பகவான் என்ன சொன்னார் நீ இந்த கண்ணால் பார்க்க முடியாது இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது உனக்கு விசேஷமான கண்ணை தருகிறேன்னு சொல்லி அந்த விஸ்வரூபத்தை காமிச்சார் அதில் நான் ஒரு முக்கியமான கருத்து பார்த்தோம் ரெண்டு விஸ்வரூபம் ஒன்று விருப்பு வெறுப்பு நீங்கிய மனதினால் இந்த உலகத்தையே ஆண்டவனாக பார்த்தால் அதுதான் உண்மையான விஸ்வரூபம் இந்த விஸ்வத்தை பகவானாக பார்த்தால் இன்னொன்று பகவான் அங்கே நேரடியாக காட்சியிலே காமிக்கிறார் ஒரு மாடலாக காமிச்சார் அவருடைய பெரிய ரூபத்தை காமிச்சு சினிமா படத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க போட்டோடையெல்லாம் பார்த்தோன்னா ஆயிரம் கை தலை நிறையா இருக்கும் அப்படி ஒரு ரூபத்தையும் அவர் காமிச்சார் உண்மையான விஸ்வரூபம் என்பது மனதில் உள்ள ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு இவற்றை நீக்கிவிட்டால் பார்ப்பதெல்லாம் பகவானாக தெரிவார் பார்ப்பது அனைத்தும் பகவானே அப்படிங்கிற அறிவு வரும் இதெல்லாம் நம்ம போன பதினோராம் அத்தியாயத்தில் பார்த்தோம் அது விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணா முதல்ல ஆச்சரியப்பட்டான் இவ்வளவு பெரிய ரூபமாக புதுசாக உன்ன பார்த்தோன்னு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையே இவ்வளவு பெரிய சக்தி இவ்வளவு பெரிய ஆற்றல் ஆச்சரியப்பட்டான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார் பகவான் மரணத்தைலாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டார் நல்லதை காமிச்சா சந்தோஷமா இருப்பான் ஆச்சரியப்படுவான் கெட்டதையும் காமிச்சார் துரோணர் செத்து கிடக்குது பீஷ்மர் செத்து கிடக்கலாம் காமிக்கிறார் அங்கே வாய்ப்புல எல்லாம் இப்போ இடுக்கலை சிக்கி கிடக்காங்களாம் மரணத்தை பார்த்தவுடன் அழிவை காமிக்கிறார் சிருஷ்டியை காமிச்சா சந்தோஷமா இருக்கு குழந்தை பிறந்தா சந்தோஷமா இருக்கு இறந்தா துக்கம் வந்துருது அவர் பிறப்பையும் காணிக்க காண்பிக்கின்றார் இறப்பையும் காண்பிக்கின்றார் இவன் பிறப்பு என்ற சிருஷ்டியெல்லாம் காண்பிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டான் மரணத்தையும் அழிவையும் காண்பிக்கும் பொழுது அவன் மனதில் ஒரு பயம் வந்தது பயத்தோடு வர்ணிக்கிறான் அந்த விஷரூபத்தை முதல்ல ஆச்சரியத்தோட வர்ணிச்சான் பிறகு பயத்தோட வர்ணிச்சான் பிறகு அவருடைய சக்தி ஆற்றலை கண்டு பக்தி வந்தது அவனுக்கு பக்தியோட பிற பார்க்க ஆரம்பித்தான் பார்த்து பிறகு அவருடைய சுய ரூபத்தை பழைய ரூபத்துக்கு வந்தார் வந்தவுடன் அவர் அந்த விஸ்வரூபத்தின் மகிமையை சொல்லும் பொழுது என்னை இவ்வாறு காண வேண்டுமான் காண்ட காண வேண்டுமென்றால் மாறுபடாத வேறுபடாத அனஞ்ச பக்தியால் மட்டுமே என்னை இப்படி பார்க்க முடியும்னு ஒரு வார்த்தை சொன்னார் பக்தியால் மட்டுமே பார்க்க முடியும் உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு பக்தியால பார்க்க முடியுமோ அது எந்த பக்தி சிறந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதுக்காக இந்த பன்னெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது பக்தி யோகம் என்ற அத்தியாயம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது இந்த அத்தியாயத்தில் மொத்தம் நம்ம நாலு கருத்துக்கள் பார்க்க போறோம் பக்தியை பற்றி ஒரு முகவரியாக சில கருத்துக்கள் பார்க்கணும் பிறகு அர்ஜுனன் கேள்வி கேட்குறான் எந்த பக்தி சிறந்ததுன்னு சொல்லி அதுக்கு பகவான் பயன் சொல்றாரு பதில் சொன்ன உடனே பக்தியை பற்றி பக்தி யோகத்தை பற்றி ஒரு விரிவாக விளக்கிறார் அதை பார்க்க போகிறோம் பிறகு பக்தியின் பலன் இந்த பக்தியில் நிறைநிலை அடைந்தவனுடைய பலன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அவனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் இதில் வருது முகவரியாக நாம் பக்தியை கொஞ்சம் கருத்து பார்க்க போகிறோம் அர்ஜுனனுடைய கேள்வி பதில் அதை அடிப்படையாக பக்தி பக்தி பிறகு பக்தியினுடைய பலன் இந்த கருத்துக்கள் இந்த அத்தியாயத்தில் வருகின்றன முதல்ல அர்ஜுனனுடைய முகவரியா சில கருத்து பார்ப்போம் பக்தின்னா என்ன பக்திங்கிறது பொதுவாக ஒரு பாவனை பதினோராவது அத்தியாயத்தில் உலகையே கடவுளாக பார்த்தான் பார்க்கணும்னு சொன்னார் இந்த உலகம் எந்த மாற்றத்தையும் அடையாது உலகம் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் காட்சி இருக்கும் இவனுக்கு பாவனையில் வித்தியாசம் பகவானாக பார்க்கக்கூடிய பாவனையில் தான் வித்தியாசம் பக்திங்கிறது முதல்ல ஒரு பாவனைன்னு புரிஞ்சுக்கிறேன் கடைக்கு போகிறோம் ஒரு வாழைப்பழத்தை வாங்குகிறோம் கஷியாக இருக்குன்னு வாழைப்பழம் வாங்குகிறோம் வாங்கினோன்னு என்ன பண்ணுவான் உரிச்ச உடன்தான் நேராக வாய்க்கு போயிடும் தோலைக்கீழே போட்டுருவோம் அது கூட வீசி எரிஞ்சிருவோம் இதே வாழைப்பழத்தை கோயிலில் அது நேராக வாய்க்கு போகுமா முதல்ல கண்ணில் ஒத்திக்கிடுவோம் ரெண்டும் ஒரே வாழைப்பழம்தான் இந்த வாழைப்பழம் நேராக வாய்க்கு போகுது அந்த வாழைப்பழம் கண்ணுக்கு போயிட்டு ரெண்டாவது வாய்க்கு போகுது அங்கே ஒரு பாவனை மாறுது ஒரே வாழைப்பழமாக இருந்தாலும் ஒரே வயிற்றுக்குள்ளே போனாலும் கூட அந்த போகிறதுல ஒரு வித்தியாசம் வருது இதுதான் பக்தி ஒரு பாவனையில் தான் மாறுபாடு இருக்கும் இந்த பன்னெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த அத்தியாயம் ரொம்ப புனிதமானதான் சிலருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார் நதிகளிலே எது புனிதமானதுன்னார் யமுனை சரஸ்வதி அப்படின்னு சொன்னார் இப்போ கங்கை கங்கை புனிதமானது அது அமிர்தம் அப்படின்னார் அது மாதிரி பகவத்கீதையே புனிதமானது தான் இல்லை இந்த பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எல்லா கருத்துக்களும் வருவதால் இது மிக புனிதமானதுன்றாங்க கங்கையில் குளிச்சா புனிதம்தான் அதே இது கரித்துவாரிலையும் காசியில் ரொம்ப புனிதம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கீதையே புனிதமானதாக இருந்தாலும் கூட இந்த பனிரெண்டாவது அத்தியாயம் மிக புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த பக்தியை பற்றி பார்க்கும் பொழுது முதல்ல பக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது லட்சணம் ஒரு மனிதனுக்கு பக்தி எப்படி ஏற்படுது அந்த பக்தியின் பலன் என்ன இந்த மூணு கருத்தை பார்த்துட்டு இதுவே இந்த அத்தியாயத்தில் வரப்போகுது ஒரு சுருக்கமாக முகவரியாக பார்த்துட்டு பிறகு உள்ளே போகிறோம் பக்தியின் லட்சணம் என்ன பக்தி எப்படி ஏற்படுகிறது அந்த பக்தியின் பலன் என்ன இந்த பக்திங்கிற சொல்லு எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல் ஏதா தெரியாத சொல்லாது எல்லாருக்கும் தெரியும் பக்தினா தெரியுமா தெரியாது தெரியும் அதே சமயம் பெரும்பாலானவர்களுக்கு உண்மையான அர்த்தம் தெரியாத ஒரு சொல் எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லு எனக்கு சரியான அர்த்தம் தெரியாத ஒரு சொல்லும் பக்தி ஏன்னா எத்தனையோ பக்தியில் சொல்கிறோம் ஒருத்தர் வந்து மாதம் மாதம் விரதம் இருந்தால் அவர் பக்திமான் இருவாங்க வேணாம் கோயிலுக்கு போனால் பக்திமான் சபரிமலைக்கு பதினெட்டு வருஷம் மாலை போட்டு போயிட்டா பக்திமான் தான் வருஷ வருஷம் பாத யாத்திரை போனாலும் பக்திமான் தான் ஒரு மாதத்துக்கு நாலு நாள் மௌனம் விரதம் இருந்தால் அவரும் பக்திமான் எல்லாத்துக்கும் பக்திங்கிற பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தவத்துலேயும் அதே மாதிரி நிறையா வித்தியாசம் இருக்குது இந்த பக்திங்கிறது ஒரு பாவனை அதே முக்கியமான கருத்து மனசுக்குள்ளே ஒரு பாவனை வந்தாத்தேன் பிறகு செயலா பூஜையெல்லாம் நம்ம பண்ணுவோம் பாவனைங்கிறது ரொம்ப முக்கியம் பக்தியில் செயலை விட பாவனை முக்கியம் கூசல் நாயனார் கதை கேள்விப்பட்டிருக்கீங்கள நாயனார் நாயன்மார்கள்ல அவர் கோயில் கட்டணும் விரும்பினார் அவர் என்ன பண்ண பணம் இல்லை என்ன பண்ணார் உட்காந்தார் மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வானம் கட்டுறோம் பூஜை பண்ணுற அடிக்கல் நாட்டுறோம் பிறகு கீழே அடி அடித்தளம் போடுறோம் பிறகு செவரு கட்டுறோம் ஒவ்வொரு நாளைக்கு அதே நேரத்தில் ஒரு அரசு கட்டிக்கிட்டு அதே மாதிரி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டர் அரசனுடைய கனவுல தோன்றி என்ன சொன்னாரு எனக்கு அப்பாயின் வேற இடத்துல இருக்கு நாளைக்கு வர மாட்டேன் வந்து எனக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான் நாளைக்கு அங்க போற இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படிங்கிறார் அங்கே வந்து கேட்டால் யார் கோயில் கொடுத்துருங்க கட்டலையே இப்போ பேரெல்லாம் சொல்கிறார் பூசல் நாயனர் பேர் சொன்ன உடனே அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு ஆனால் கோயில் கட்டலையேங்கிறாங்க அவரை போய் கேட்ட உடனே பகவான் வந்து சொன்னாரா நான் மனசில் கட்டின கோயிலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரா அப்படிங்கிறார் ஏன்னா இவர் மனதிலே கட்டினதைத்தான் பகவான் வந்து பெருசாக நினச்சிருக்காரு பாவனை ரொம்ப முக்கியம் செயல் முக்கியம் என்ன இல்லைன்னு சொல்ல பாவனைன்னு செயலா வெளிப்படும் உண்மையிலே பக்தி இருந்தால்தான் மாலை போடுவோம் அர்ச்சனை போடுவோம் பூ போடுவோம் எல்லாம் போடுவோம் இல்லாட்டி பண்ண மாட்டோம் ஆகவே பாவனை என்பது பக்தியில் மிக முக்கியம் இந்த பக்தியை பற்றி பொதுவான சில கருத்துக்கள் இருக்கு விசேஷமான சில கருத்துக்கள் இருக்கு சாமானிய லட்சணம் விசேஷ லட்சணம் சொல்லுவோம் இங்க பார்க்க போறது விசேஷமான பக்தியை பத்தி பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்துல பொதுவான கருத்து பக்தியை பத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல பக்தி எப்படி வரும்னா கடவுள் இருக்கார்னு முதல்ல நம்பிக்கை வரணும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புதல் பிறகு அந்த கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறது பிறகு ஒரு நம்பிக்கை வரணும் அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் நம்பணும் பிறகு கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் இதுதான் பொதுவாக எல்லோரும் பண்ண கடவுள் இருக்கிறார் நம்புகிறோம் கடவுள் மேலே அன்பு செலுத்துகிறோம் பிறகு அவர் காப்பாற்றுவார்னு நம்புகிறோம் பிறகு அவர்கிட்ட சரணாகதி அடைகிறோம் இது எல்லாரும் பொதுவாக பண்ணுறோம் அன்பு செலுத்தினாத் அன்பு செலுத்தினோம்னா முதல்ல கடவுள் இருக்காருன்னு நம்பணும் சரணாகதி அடையணும்னா அவர் காப்பாற்றுவார்னு நம்பணும் அப்போ தான் சரணாகதி அடைய முடியும் அன்புக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாசம் எப்பயுமே வலுக்கி விட்டுரும் எந்த பாசம் ரெண்டு பாசமுமே தண்ணியில் ரொம்ப பாசம் பிடிச்சினா என்னவென வலிக்கிறோம் இந்த பாஷம் அப்படித்தான் அது அன்பாக இருந்தால் வழுக்காது நிறைய தப்பு பண்ணுறது பாசத்தில் தான் அது கரெக்டான அன்பாக இருந்தால் வழுக்காமல் கரெக்டாக போய்கிட்டுருக்கும் ஒரு பக்கம் பாஷம் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் பாஷம் கம்மியாக இருக்கும் அங்கே எல்லாம் தர்ம அதர்மே குழப்பீரம் பூரா அன்பாக இருந்தால் அப்படி வராதுன்னு சொல்லுவாங்க இங்கே கடவுளை இருக்கிறார் என்று நம்புதல் அவர் மீது அன்பு செலுத்துதல் அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்புதல் அவரிடம் சரணாகதி அடைதல் இதெல்லாம் சாமான்யமாக பொதுவாக எல்லாரும் பக்தி பண்றேன் கிடையாது விசேஷமாக என்னன்னு சொன்னால் ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையில் நுழைந்ததிலிருந்து மோட்சம் அடைகிறது வரைக்கும் உள்ள சாதனைகளை பக்தியில் விசேஷ லட்சணம்னு சொல்லுவோம் இங்கே பகவான் என்ன பண்ணுறாரு இந்த பக்தியை அஞ்சாக பிரிக்கிறார் அஞ்சு ஸ்டெப்பாக பிரிக்கிறார் ஐந்து படிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி ஐந்து ஸ்டெப்பை பக்தியாக சொல்வார் ஒருத்தர் நாம் அன்பு செலுத்துகிறோம்னா அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் அதுபோல் இந்த பக்தியிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது அதனால் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஐந்து படியாக செய்கிறார் நாயன்மார்கள்லேயே பார்க்குறா நிறையா பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அன்பு செலுத்துவாங்க இந்த அன்புக்கு அளவுகோல் என்ன தெரியுமா நாம் எவ்வளோ ஒருத்தர் மேலும் அன்பு செலுத்துகிறோம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறாருங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது எது தெரியுமா அவருக்காக நாம் எவ்வளவு தியாகம் பண்ணுறோம்னு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப உயிருக்கு உயிரான நண்பன் சொல்லுவான் அந்த நண்பனுக்கு இவன் எவ்வளவு தியாகம் செய்கிறானோ அதை பொறுத்து அவர் மேலே அவன் அவ்வளோ அன்பா இருக்கான்னு அர்த்தம் ஒரு தாய் வந்து குழந்தை மேலே அன்பா இருக்கன்னா உயிரை கூட கொடுக்கத்தை தயாராக இருக்கும் அப்போ எவ்வளவு தூரம் தாயி வந்து குழந்தைக்காக பட்னி கிடக்கிறது தன்னுடைய சுகத்தெல்லாம் இழக்கிறது அந்த தியாகத்தை வச்சு அந்த குழந்தை மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு நிர்ணயம் பண்ண முடியும் இப்போ கண்ணப்ப நாயனார் இருந்தார் அவர் என்னத்தை கொடுத்தாரு என்னத்தை தியாகம் பண்ணார் கண்ணவே கொடுத்துட்டார் அது அன்பினுடைய உச்ச நிலை கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் ஆட்கொண்டரளி வண்ண பணித்தன்ன வாகன்ற வான்கரனை சுண்ணப்பன் நீட்டற்கே சென்றுவதாய் கோத்தும் கண்ணப்பன மாதிரி நீ அன்பெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏமலை அன்பு செலுத்துறேன் கேட்கிறார் மாணிக்கவாசவே கொடுத்தார் நான் ஒன்னும் கொடுக்கல எவ்வளவு தியாகம் பண்றமோ அதன் அடிப்படையில் அன்பினுடைய அளவுகோல நிர்ணயிக்க முடியும் இங்க என்ன சொல்றாருன்னா ஞானியே உயர்ந்த பக்தன் அப்படிங்கிறார் இருக்கிறதுலே உயர்ந்த பக்தன் என்ன ஞானிங்கிறார் பார்க்க போற விளக்கமெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இந்த பக்தியை இங்க அஞ்சு படியா பிரிக்கிறாரு நாம ஏற்கனவே ஏழாவது அத்தியாயத்தில் நாலு விதமான பக்தி பார்த்தான் படிக்கடி ஆர்த்தி அர்த்தார்த்தி சிக்னாசு ஞானின்னு சொல்லி ஒருத்தர் எப்படி பக்தி செலுத்துவான்னா கஷ்டம் வருது கடவுளைய கஷ்டத்தை போக்குன்னு பக்தி செலுத்துவான் முதல்ல பிறகு சுதந்திர பொருட்கள் வேணும்னு சகாம பக்தன் பயன் கருதி பக்தி செலுத்துபவன் இன்னொரு கடவுளை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக கடவுள் அன்பு செலுத்துவான் அவனுக்கு பேரு முமுட்சுன்னு பேரு கடவுளை அடைஞ்ச பிறகு நன்றி நன்றியும் பொருட்டு பக்தி செலுத்துவான் அவன் ஞானி கடவுள் தத்துவத்தை புரிஞ்ச பிறகு பழுத்துறன் இவன் நிஷ்காம பக்தன் இந்த ரெண்டு பேரும் சில பேர் சொல்லுவாங்க இந்த கடவுளுக்காக கடவுள்கிட்ட பக்தி செலுத்துகிறவனும் ஞானத்தை அடைஞ்ச பிறகு பக்தி செலுத்துகிறவனும் எனக்கு பொருள் வேணும்னு கேட்கக்கூடாது என் கஷ்டம் போகணுன்னு கேட்கக்கூடாதுலாம் சொல்கிற பழக்கம் உண்டு கட்டாயம் கேட்பான் ஏன்னா இவனுக்கு முக்கியம் கடவுள் அதுக்காக வந்து ஒரு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு இடைஞ்சல் வருது அந்த இடைஞ்சல் போகணுன்னு பிரார்த்தனை பண்ணணுமா பண்ணக்கூடாதா அந்த கஷ்டம் ஒன்று போகணுமா இல்லையா அடிப்படை தேவை வேணுமா இல்லையா அப்போ ஞானத்துக்கு முயற்சி பண்ணுபவனும் கடவுளை அடைய வேண்டும் என்று முயற்சி பண்ணுபவனும் ஞானத்தை அடைந்தவனும் கூட கஷ்டம் போகணுங்கிற பிரார்த்தனையும் பொருள் வேணுங்கிற பிரார்த்தனையும் பண்ணிட்டு ஆகணும் ஆனால் அவனுக்கு முக்கியமாக இது இருக்காது முக்கியமாக கடவுள் இருப்பார் இந்த பக்தனுக்கு முக்கியமாக இது இருக்கும் செகண்டரி கடவுள் ச கடவுளை மையமாக வச்சு பொருளை கேட்பான் இவன் கடவுளை அடைய வேணும் அதற்கு பொருள் வேணும்னு கேட்பான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாச இப்படியெல்லாம் நம்ம ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் இங்கே என்ன பண்ணுறாரு அதவே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அஞ்சாக பிரிக்கிறார் இவ என்ன கேள்வி கேட்குறான் சகுண பக்தன் நிற்குண பக்தன் யார் சிறந்தவன் அர்ஜுனன் கேள்வி கேட்க போகிறான் அதுக்கு பதில் சொல்லும்பொழுது இந்த சகுண பக்தனை நாலு பிரிவாக பிரிக்கிறாரு நிற்குண பக்தனை ஒன்றாக பிரிக்கிறார் இப்படி ஐந்து விதமாக பிரிக்கிறார் அவர் அதை நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மனிதனுக்கு பக்தி எப்படி உருவாகுது பார்க்க புண்ணியம் செய்ய பக்தியை வராதான் ஒரு காமிய பக்தி கூட பொருள் வேண்டி பக்தி செலுத்தினா கூட ஒருத்தன் கோயிலுக்கு போய் வழிபாடெல்லாம் பண்ணணும்னா புண்ணியம் இருக்கணுங்கிறார் நீ என்ன பண்ணாலும் புண்ணியம் இல்லாட்டி இந்த பக்தியை வராதுங்கிறார் பிறகு கடவுளை பற்றி அறிவு வேணும் அறிவு இருந்தால்தான் அவர் மேல பக்தி வரும் ஒருத்தர் பழகிறோம் அவர் நல்லவராக கெட்டவரான்னு தெரியாது அவரை பற்றி யாருன்னு நம்மளுக்கு என்னன்னே தெரியாது அவர் மேலே அன்பு வருமா முதல்ல ஒன்றுமே வராது அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு நிறைய நல்ல காரியம் செய்கிறாரு அப்படின்னு என்ன ஆகும் அவர் மேலே மதிப்பு மரியாதைவர் கெட்டவராக இருந்தார்னா கூற விலை ஓடி போயிடுவான் அப்போ கடவுள் மேலே பக்தி வரணும்னா அவரை பற்றிய கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் கடவுள் வந்து ரொம்ப சக்தி உள்ளவர் அவர்னால எல்லாம் செய்ய முடியும் ஆரம்பத்தில் அவ்வளவு தான் அதனால பக்தியை வருது இந்த அறிவா அது வேணும் முதல்ல பிறகு அவருடைய தன்மையெல்லாம் புரிஞ்ச பிறகு நிறையா அவர் மேலே பக்தி வரும் அறிவு கடவுளை பற்றிய கொஞ்சம் அறிவு வந்தால் பக்தி வரும் பக்தி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவரை பற்றிய முழு அறிவும் கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவோம்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் எக்ஸசைஸ் செய்யணும் கொஞ்சம் கூட ஆரோக்கியம் இல்லைன்னு எக்ஸசைஸ் செய்ய முடியுமா உடல் பயிற்சி செய்ய முடியுமா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படத்தை படுக்கா இருக்கான் உடல் பயிற்சி செய்ய முடியுமா முடிய முடியாது கொஞ்சம் ஆரோக்கியம் இருந்தால்தான் உடல் பயிற்சி செய்ய முடியும் உடல் பயிற்சி செஞ்சா நல்ல ஆரோக்கியம் வந்துடும் அது மாதிரி முதல்ல கொஞ்சம் அறிவு வரணும் கடவுளை பற்றி அதில் பக்தி செலுத்த ஆரம்பிப்பான் கடவுளை பற்றி முழு அறிவு வந்த உடனே முழுமையான பக்தி வந்துடும் ஞானம் வந்து பக்தி நிறைவாகுங்கிறார் பக்தியினால என்னன்னா பலன் வரும் அப்படிங்கிற முதல்ல மனோபலம் வரும் மனம் நிறைவடையும் மனம் அன்புமயமாகும் மனம் தூய்மையாகும் நம்மளுடைய ஊழ்வினைகள் நீங்கும் அல்லது தாங்கும் சக்தி வரும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பக்தியும் பிராயசித்த கர்மமாக செய்யும் ஆறு பலன் இங்கே சுருக்கமாக பார்க்குறேன் நிறையா இருக்குது முதல்ல மனம் பலம் வரும் எப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்கோம் நம்மளுக்கு யாருமே கூட பக்கத்தில் ஒரு நல்ல வலுவானவங்க யாருமே இல்லை நம்மளுக்கு ஒரு தைரியமே வராது நம்ம சொந்தக்கார் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கார் இல்லை ஒரு மந்திரியாக இருக்கார் என்ன தைரிய வருமா வராதா நம்மளுக்கு அவர் இருக்கார் பார்த்துக்குருவார்னு நினப்பான் இதே ஒரு சிஎம் நம்மளுக்கு வேண்டியவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பலம் கூட வரும் பிரைம் மினிஸ்டர் வேண்டியவராக இருந்தால் இன்னும் பலம் ஜாஸ்தியாகும் தைரியம் வந்துருமா வராதா பகவானுக்கு மேலே சக்தி உள்ளவர் யாராவது இருக்காங்களா அவர் மேலே பக்தி செலுத்தி அவர் நம்ம கூட இருக்கிறார் நினச்சிட்டோம்னா பலம் வரணுமா வரக்கூடாதா மனசில் பலம் வரணும்ல உண்மையான பக்தி இருந்தால் மனோபலம் அதிகரிக்கும் பிறகு மனசில் ஒரு நிறைவு வரும் எப்படின்னா நம்ம மனசில் நிறைய குறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சுமையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குறை எல்லாம் பயப்படாமல் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா யார்கிட்ட போய் பயம் இல்லாமல் சொல்லலாம்னு தெரியுமா கடவுள்கிட்டத்தையும் சொல்ல முடியும் நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்க அழுக்குகளையோ கெட்ட எண்ணங்களையோ கடை வேற ஆள்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்க அதான் இவ்வளோ மோசமானாலும் அம்மியாக பத்து பேர்ட்ட சொல்லிடுவான் வேற கஷ்டமாக போயிடும் சொல்லாமே இருந்தமே வச்சுக்கோங்க பாறை இறங்காது நம்ம சொல்கிறோம்ல என் மனசெல்லாம் கொட்டிட்டேன்ப்பா என் பாறை இறங்கி போச்சுப்பா ஒருத்தனை வஞ்சி தீர்த்திருவாங்க பாறைமெல்லாம் இறங்கி போச்சும்பாங்க சில பேர் கடவுள்கிட்டே வைக்கிறது உண்டு திட்டி தீர்த்துருவாங்க கடவுள் நீ எனக்கு இப்படியெல்லாம் கெடு கெடுதல் பண்றியே அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி கடவுள்கிட்டே திட்ட அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மனசுல இருக்க பாரம் குறைஞ்சு பக்தி வந்து ஒரு நிறைவு ஒரு மனசுல ஒரு நிறைவு ஏற்படும் அப்படிங்கிறார் வேற என்ன சொன்னா அந்த நிறைவே என்ன பண்ண ஞானத்தை பெற்று முழு நிறைவே கொடுக்கும்பாங்க இந்த பகவான்ட குறை சொல்றது குறையெல்லாம் சொல்லி அந்த மனசுல இது நிறைவு எப்படி வரும்னு சொல்றாங்கன்னா பழைய இந்த மோட்டார் பம்ப் செட் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உடுத்தே மோட்டார் எடுக்கணும் மோட்டார் எடுக்கணும் அந்த பைப்பில் முதல்ல தண்ணியை ஊற்றி நிறைப்பாங்க பிறகு ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் எடுத்து நிறையா தண்ணி எடுக்க முடியும் அது மாதிரி பகவான்ட்ட அந்த கொஞ்சம் நிறைவு வரும் பக்தி செலுத்தும் பொழுது பிறகு என்னாகும் அந்த நிறைவு ஞானத்தின் மூலமாக முழு நிறைவாக பரிணமிக்கும் பிறகு மனம் அன்புமயமாக எந்த ஒரு மனிதனுக்குமே தான் அன்பு செலுத்துறதுக்கும் ஆள் வேணும் தான் மேலே அன்பு செலுத்துறதுக்கும் ஆள் வேணும் இது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சேன் இது வந்து இயற்கை மனோ தத்துவ ரீதியாக உள்ள ஒரு இது அதனால சில பேர் செல்ல பிராணி வளர்ப்பாங்க நாயெல்லாம் வளர்த்த அந்த நாய் வந்து மேலே அப்படியே நம்மளை போட்டு பரண்டும் போது இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அவ்வளோ அன்பு செலுத்துந்தான் அந்த நாயே அப்போ சில பேருக்கு அன்பு செலுத்த ஆள் கிடைக்காது அப்போ எங்கே செலுத்த முடியும் பகவானிடம்தான் செலுத்த முடியும் பகவானிடம் இருந்துதான் அன்பை பெற முடியும் அதனாலதான் நம்ம மதத்தில் குழந்தையாக வழிபடுறோம் அம்மாவாக வழிபடுறோம் அப்பாவாக வழிபடுறோம் நண்பனாக வழிபடுறோம் எந்த ஒரு பாவனையிலையும் பகவானாக வழிபட முடியும் இந்த ஒரு படத்தில் கூட வரும் அநாதாஷன் அம்மாவும் மீயே அப்பாவும் மீ ஒரு பாட்டு ஏன்னா கடவுளத்தை அம்மாவும் அப்பாவும் நினைக்க முடியும் அவனுக்கு அம்மா அப்பா இல்லை தோழியா சகோதரனாக நண்பனா குழந்தையா தாயா தந்தையா தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவுனி உணைகளால் மற்ற ஒரு துணைகானேன் அந்த மாதியும் அளப்பெரும் ஜோதியே ஆதியே அடியார்தம் சிந்தை மேவிய தாய் எனும் சிறைகிரி பெருமானேங்கிறார் தாய் தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீங்கிறார் இப்படி தாயாக தந்தையாக நம்மளுக்கு யாரும் அன்பு செலுத்த கிடைக்கலைன்னா பகவான் அன்பு செலுத்த முடியும் அந்த அன்பை பெறவும் முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறையா குடும்பங்களில் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க தனியாக வீட்டில் உட்காந்து இருப்பார் கஷ்டமாக இருக்கும் ஃபோனில் பேசிக்கிற முடியும் வீடியோ வீடியோ கால் வந்துருச்சு பார்க்குறோம் அதுவும் கூட தொடர்பே இல்லாத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க கண்டுக்கிறாமல் ஓல்டேஜ் ஹோமில் விட்டு போயிடுவாங்க அவங்கலாம் பகவான் தான் இந்தந்த இந்த அன்பை நிவர்த்தி பண்ணுறது பகவான் தேங்கிறார் அப்போ இந்த பக்தியினால் இந்த அன்பையும் நிவர்த்தி பண்ண முடியும் பிறகு நல்ல பண்புகள் வளரும் மனம் தூய்மையாகும் மனசில் அழுக்கெல்லாமல் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் மனசில் இருக்க குறையெல்லாம் பகவான்ட சொல்லும் போது மனசில் அழுக்கு போகும் என்கிட்ட கெட்ட குணமெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல சொல்ல நீங்கிடும் உடம்புல குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கு உடம்பில் அழுக்கே போகல நிறைய அழுக்கு அழுக்கு சட்டையை போயிருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா குளிச்சுட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாகிடுது அது மாதிரி மனசில் அழுக்கு இருக்குது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் டெய்லி பகவான்ட்ட போய் குளிப்பாட்டுறது மனசை பகவான்கிட்ட தான் குளிப்பாட்ட முடியும் இதுக்கு சோப்பெல்லாம் கிடையாது மனசை குளிப்பாட்டுறதுக்கு கடவுளிட்ட பிரார்த்தனை பண்ணுறது பக்தி பண்ணுறது இல்லை மனசை கிளீன் பண்ண முடியும் அப்படி பண்ணும் பொழுது அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருதுங்கிறார் பிறகு கஷ்டத்தை நீக்கி துயரத்தை நீக்குவார் கஷ்டத்தை தாங்கும் சக்தியை கொடுப்பார் இந்த கஷ்டத்துக்கும் துயரத்துக்கு வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கிறணும் கஷ் எல்லா கஷ்டமும் துயரத்தை கொடுக்காது எல்லா துயரமும் கஷ்டத்துலருந்தே வரும் இது கொஞ்சம் புரிஞ்சால் புரியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் புரியும் கஷ்டம் எல்லாம் துயரம் கொடுப்பதில்லை ஆனால் அவர் துயரப்பட்டோம்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் எப்படின்னா அவர் உதாரணம் சொல்கிறேன் காரில் போய்கிட்டு இருக்கோம் வண்டி பிரேக் டவுன் ஆகிப்போச்சு பஸ்ஸில் ஒரு வசதியும் இல்லை ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கட்டாயம் நடந்ததே ஆகணும் வேறு வழியே இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி வந்து பஸ் பிரேக் டவுன் ஆகி போச்சு இல்லை கார் பிரேக் டவுன் ஆகி வேற எந்த ரூட்ல பஸ்ஸும் கிடையாது நான் என்ன பண்றேன்னு சொல்லி குழம்பி தள்ளிக்கிட்டே நடந்து போயிடுவோம் சரி இதே இது பாத யாத்திரை போகிறோம் கஷ்டம் இருக்கா இல்லையா இதுலையா செருப்பு போட்டு நடப்போம் எப்போ இந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சுன்னா அது செருப்பும் நடப்போம் இதை கஷ்டம் அதில்தான் கூட ஆனால் வருத்தப்படுறேமா கஷ்டம் ரெண்டு இடத்துல உண்டு ஒன்று துயரத்தோடு சேர்ந்து கஷ்டம் இன்னொருல துயரம் இல்லாத கஷ்டம் புரியுதா உங்களுக்கு அது மாதிரி சில கஷ்டத்தை பகவான் பக்தியினால கஷ்டத்தை தொடச்சிருவாரு பிராரத்த கர்மம் வலுவா இருந்தா கஷ்டத்தை நீக்க முடியாது கஷ்டத்தை தாங்குற சக்தியை கொடுத்து எப்படி பாத யாத்திரை பொம்பு தாங்கிக்கிறோமோ அப்படி தாங்குற சக்தியை கொடுத்து துயரம் இல்லாமல் ஆயிக்கிருவாரு இது பக்தியினால வரக்கூடிய ஒரு முக்கியமான பலன் உண்ணாவிரத இருக்கான் அப்பையும் பசி இருக்கு கஷ்டமாத்தே இருக்கு சந்தோஷமா இருப்பான் சாப்பாடு கிடைக்கான் பட்னி கிடந்தா சாப்பாடுலாம் பட்னியா போட்டாரே பகவானை திட்டிக்கிட்டே தான் இருப்பான் அது மாதிரி கஷ்டத்தை நீக்குவார் நீக்கி துயரத்தை நீக்குவார் அல்லது கஷ்டம் வலுவாக இருந்தால் பிராரத்த கர்மம் வலுவாக இருந்தால் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து துயரத்தை நீக்கி விடுவார் பிறகு ஒவ்வொரு பிரார்த்தனையுமே பிராய சித்தமா வேலை செய்யுங்கிறார் ஒரு பூஜை பண்றான் இந்த கட்டட ஆரம்பிக்கும் போது அது தடங்க இல்லாமல் நடக்கணும் அது ஒரு பிராய சித்தம் ஒரு ஜோசியத்தை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க நீ வந்து கோயிலுக்கு போ இத்தனை தேங்காவோட அது பண்ணு இது பண்ணு அண்ணதான் நம்ம சொல்லுவாங்க பிரார்த்தனை தானே பிராய்ச்சித்தமே டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டா நம்மளே எரியாமல் பிராய்சித்தமா வேலை செய்யுங்கிறார் இப்படி ஆறுமிதமான பலன்கள் இதில் இருக்கு இந்த பக்தி செலுத்துவதால் அதனால பக்தி என்ன பண்ணும்னா சூழ்நிலையே மாற்றி நன்மையை தரும் அல்லது சூழ்நிலையை தாங்கும் சக்தியை கொடுத்து அந்த துயரத்தை நீக்கும் எந்த சாதனையை விட்டாலும் பக்தியை மட்டும் விடக்கூடாது இது பக்தியை பற்றிய முகவுரை இதை உள்ளே வரப்போகுது விரிவாக பார்க்க போகிறோம் பக்திக்கு ரெண்டு லக்ஷணம் இருக்குது சாமான்யமாக கும்புற லட்சணம் விசேஷமான லட்சணம் விசேஷ லட்சணும் இப்போ பார்க்க போகிறோம் பக்தி எப்படி வருது புண்ணியத்தால் வரும் கடவுளை பற்றிய அறிவினால் வரும் இந்த பக்தி செலுத்துவதால் மனோபலம் வரும் மன நிறைவு வரும் மனம் அமைதியாகும் மனம் தூய்மையாகும் பிராரப்த கர்மத்தை நீக்கும் அல்லது அதை தாங்கும் சக்தியை கொடுக்கும் பிராய சித்த செய்யும் இப்படி பக்தி செயல்படும் அடுத்து இங்கு அர்ஜுனனுடைய கேள்வியும் அதற்கான பதிலும் வருகிறது அர்ஜுன் என்ன கேள்வி கேட்கிறான் ஆரம்பத்துல சகுண பக்தி மோட்சத்திற்கு சாதனமா நிற்குணக்தி மோட்சத்திற்கு சாதனமா சகுன பக்தி சிறந்ததா நிற்குணக்தி சிறந்ததா உருவ வழிபாடு சிறந்ததா அருவ வழிபாடு சிறந்ததா கேட்கிறான் பகவான் என்ன சொல்ல போறாரு உயர்ந்தது பயில் சொல்ல மாட்டார் எது சுலபம் எது கடினம் சொல்ல போறார் ஏன்னா கேள்விய தப்பு இங்க கேள்வி தப்பா இருந்தா அந்த கேள்வியை சரி பண்ணித்த பயில் சொல்ல முடியும் எப்படி தப்புன்னு சொன்னா எ சாய்ஸ் இருக்கோ அங்கதான் எது நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியும் சாய்ஸ் இல்லாத இடத்துல சொல்லவே முடியாது நம்ம மூச்சு விடுறோம் எதில் விடுறோம் மூக்கில் வாயிலையும் மூச்சு விட முடியுமா முடியாதா அப்போ கேள்வி கேட்கலாம் வாயில் மூச்சு விடுவது சிறந்ததா மூக்கில் மூச்சு விடுவது சிறந்ததா ஒரு பதில் என்ன சொல்லுவான் மூக்கில் மூச்சு விட சொல்லிடுவான் மூக்கில் மூச்சு விடுவது சிறந்ததா காதில் மூச்சு விடுவது சிறந்ததான் என்ன சொல்லுவீங்க சாய்ஸே கிடையாது இந்த கேள்வியில் அதுக்கு பயன் சொல்ல முடியாது ரெண்டு கிரிக்கெட் வீரர் இருந்தா இந்த வீரர் சிறந்தவரா அந்த வீரர் சிறந்தவரான்னு சொல்லலாம் ஒரு கிரிக்கெட் வீரரை பார்த்துட்டு இன்னொரு இருக்காரு இவர் சிறந்தவரோ அவர் சிறந்தா எப்படி வரும் சினிமாவில் நடிகர் ரெண்டு பேரை வச்சு எம்ஜிஆர் நல்லா நடிப்பாரா சிவாஜி நல்லா நடிப்பார் கேட்கலாம் கமல் நல்லா நடிப்பாரா ரஜினி நல்லா நடிப்பாரா கேட்கலாம் கேட்கலாம்ல அதே மாதிரி இப்ப விஜயா அர்ஜித் சொல்லி கேட்கலாம் கண்ணதாசன் சிறந்தவரா எம்ஜிஆர் சிறந்தவரான்னு எப்படி கேட்கறது சொல்ல முடியாதே இப்போ ஒரு பாட்டை அமைக்கணும் பாட்டு அமைக்கிறவருக்கு கண்ணதாசன் இருக்கார் இளையராஜா இருக்கார் ஒரு பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருக்கார் இந்த மூணு பேரில் யாரை சிறந்தவரை என்ன சொல்லுவீங்க மூணு பேர் வேணாம் முதல்ல ஒரு பாட்டு விளங்கினா பிற ஒரு மியூசிக் அமைக்கணும் பிற ஒருத்தர் பாடணும் மூணுமே மூணு ஸ்டெப்பாக போகும் அது மாதிரி இங்கே சாய்ஸ் இல்லை கட்டாயம் மூணுமே வேணும் அது மாதிரி சகுனம் சிறந்ததாக நிற்கணும் ரெண்டுமே தேவைதான் இதில் எது முதல்ல எது ரெண்டாவது பார்க்கணும் டெல்லிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகலாமா ஃப்ளைட்டில் போகலாமா ட்ரெயினில் போகலாம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் சாய்ஸ் இருக்கு ஒருத்தர் மூணாவது மாடிக்கு போகணும் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது மாடி வழியாக நான் போகிறதா ஒன்றாவது மாடி வழி போறது சிறந்த ஒருத்தர் கேள்வி கேட்கறதுன்னு வச்சுக்காங்க நம்ம திருப்பி என்ன கேள்வி கேட்குறன்னு தெரியும் நீ எங்கே இருக்கேன்னு கேட்குற மூணாவது மாடிக்கு போனால் நான் ரெண்டாவது மாடி படி வழியா போறதா ஒன்னாவது மாடி வழி படி போறதான்னு கேட்டால் நீ முதல்ல எங்கப்பா இருக்க நீ முதல் மாடியில் இருந்தால் ரெண்டாவது மாடி வழி ஏறிப்ப தரையிலிருந்தா முதல்ல முதல் மாடி படி ஏறு பிறகு ரெண்டாவது மாடி வழிபடி ஏறும் சொல்லுங்க இல்லை நான் ரெண்டாவது மாடி வழியாக போற படியில் ஏறேன் எப்படி போவேன் இதில் ஏறினாத்தான் அங்கே போக முடியும் இது சாய்ஸ் கிடையாது இதில் போய் அதில் போகணும் நீ எங்கே இருக்கேங்கிறத பொறுத்து இருக்கு அதனால என்ன சொல்றாரு சகுண பக்தி சிறந்ததா நிர்குண பக்தி சிறந்ததான்னு கேட்கும் பொழுது நீ எங்கே இருக்க உனக்கு சிறந்தது சகுண பக்தி அதன் மூலமாக நிர்குண பக்திக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சகுண பக்தி வழியாக நிர்குண பக்திக்கு சென்று மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறார் சகுண பக்தியிலே இருந்தா மோட்சத்தை அடைய முடியாது சரி சகுன பக்தி இல்லாமல் நிற்குண பக்தி போகலான்னு அப்படியும் போக முடியாது சகுண பக்தியில் உருவ வழிபாடு செஞ்சு பிறகு அருவ வழிபாட்டுக்கு போயிட்டு மோட்சத்தை போக முடியும் உருவ வழிபாடே போதும் நின்னாலும் மோட்சம் கிடையாது நேரடியாக அருவ வழிபாட்டுக்கு போகவும் முடியாது பகவான் என்ன பதில் சொல்றாரு தெரியுங்களா அதை கேட்ட கேள்விக்கு சகுன பக்தி உயர்ந்ததா நிற்குணக்தி உயர்ந்தான்னு கேட்ட உடனே சகுன பக்தி உயர்ந்தது அப்படிங்கிறார் உடனே அப்படின்னா போதும் நின்றுவான் அடுத்து என்ன சொல்றாருங்களா நிற்குணா என்னை அடைகிறான்றக்கு மேலே பதில் சொல்ல முடியாது சகுன பக்தி தான் சிறந்தது அப்ப போதுமே நாங்கள் நின்றேன்னு சொல்லிடுவோம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லி போறாரு நிற்குண பக்தன் தான் என்னை ரொம்ப அழகா சொல்றாரு பதில் இதுக்கு மேல அந்த கேள்விக்கு சிறப்பாக பதிலே சொல்ல முடியாது அர்ஜுனன் போன்றவர்களுக்கும் பெரும்பாலான மக்களுக்கும் சகுண பக்தியே சிறந்தது உயர்ந்தது அதன் மூலமாக பக்குவம் அடைந்தபின் தான் நிற்குண பக்திக்கு செல்ல வேண்டும் இந்த பக்தியை சகுண பக்தியை நாலு படியாகவும் நிற்குண பக்தியை ஒரு படியாகவும் சொல்லுகின்றார் இந்த சகுண பக்தன் யார் நிற்குண பக்தன் யார் சகுண பக்தன் இந்த உலகத்தவே கடவுளை வழிபடுவான் அல்லது ஒரு ரூபத்தில் கடவுளை வழிபடுவான் இல்லைன்னு சொன்னால் கர்மயோகம் செய்கிறவனும் பக்தன்கிறார் இங்கே கர்மயோகத்தில் ரெண்டு படி சொல்றாரு அவனும் பக்தான் தான் கடவுளை வழிபட்டு கடவுளினுடைய பிரசாதமாக அவன் எல்லாத்தையும் அனுபவிப்பான் அவனும் பக்தான் தான் எல்லாமே கர்மயோகத்தில் ரெண்டு படி உருவ வழிபாட்டில் ரெண்டு படி சொல்லி நாலு படி சகுன பக்தன் நிர்புண பக்தன் யாரு அப்படின்னா அவன் வந்து என்னன்னா சகுண பக்தியில பக்குவம் படைஞ்சு பக்திக்கு போன அவனுக்கு எப்படின்னா பகவான் எல்லா இடத்திலாக எல்லா இடத்திலும் இருக்கின்றாருங்கிற அறிவு இருக்கும் அவனுக்கு பகவான் தான் எல்லாமா அறிவு அறிவு இருக்கும் அவனுக்கு தியானம் பக்தி இதனால் கடை ஞானத்தை அடைய முடியாதுங்கிற அறிவும் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவான் குருவுட்டை போய் குரு சாஸ்திரத்தை பெற்று நிர்குண பக்தி அதாவது அந்த நிர்புண பிரம்மனை உறிந்து அறிந்து மோட்சத்தை அடைவான் இந்த நிர்குண பக்திக்கு ஒரே வழி குரு சாஸ்திரம் தான் வேற வழியே கிடையாது சுவையை அறியணும்னா என்ன செய்யணும் நாக்கத்தவரை வேற ஏதாவது கருவி இருக்கா நாக்கத்தவரை ஏதாவது நாக்கு இல்லாம வேற எந்த கருவியால் சுவையை அறிய முடியுமா அது மாதிரி இந்த நிர்குண பக்திக்கு ஒரே வழி குரு சாஸ்திரம்ங்கிறத புரிஞ்சு அங்க போவான் மிச்சம் நாலு ஸ்டெப் சகுண பக்தன் இந்த சயனைடு இருக்கு பாத்தீங்களா சயனைடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது சாப்பிட்டா என்னவோ உடனே செத்து போயிடுவோம் அது சுவை யாருக்காவது தெரியுமா யாராவது சொல்ல முடியுமா சைனாய்டு சுவை எப்படி இருக்கும் யாராலையும் சொல்லணும் ஏன் தெரியுமா அந்த சுவையை பார்க்கறது நாக்கு தான் பார்க்க வச்சு நாள் போயிடுவான் வேற கருவியே இல்லை அதனால் சுவையே தெரியாது அது மாதிரி இந்த குரு ஒன்றுக்கு ஒன்று இருக்கு ஒரு அறிவை பெறுவதற்கு இந்த அறிவோட இவன் நிற்கண பக்திக்கு வருவானுங்கிறார் சகுண பக்தி சிறந்ததா நிர்குண பக்தி சிறந்ததா சகுண பக்தி சிறந்தது நிர்குண பக்தன் என்னை அடைவான்னு பதில் சொல்றாரு இந்த சகுண பக்திய நாலு ஸ்டெப்லையும் நிர்குண பக்திய ஒரு ஸ்டெப்பாகவும் சொல்லி பக்தி யோகத்தை விளக்க ஆரம்பிக்கிறார் பக்தி யோகத்தை பார்க்கலாம் இதுலதான் அஞ்சு ஸ்டெப்பு வருது எப்படின்னா பக்தி என்பது ஒரு தனி சாதனையே கிடையாது நாம சொல்றோம் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் சொல்லி இந்த பக்திங்கிறது கர்மயோகத்துலேயும் இருக்கும் ஞானயோகத்திலையும் இருக்கும் ஒரு வழிபாடு பண்ணுறதுலையும் இருக்கும் எல்லா விஷயங்களிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பக்தி தனி சாதனை கிடையாது ஞான யோகத்துக்கு கூட குரு மேலே பக்தி வரணும் சாஸ்திரத்து மேலே பக்தி வரணும் பின்னாடி அங்கேயும் வர பண்ண முடியாது தத்துவத்து மேலே பக்தி வரணும் பக்தி அனைத்து சாதனைகளிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சாதனை அஞ்சுபடியா சொல்றார் எப்படின்னா கர்மயோகமும் பக்திங்கிறார் கர்மயோகமும் பக்தி அது முதல் ஸ்டெப் கர்மயோகத்தில் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய நன்மைக்காக தன்னுடைய லாபத்திற்காக தர்மப்படி கடமைகளை செய்பவனும் கர்மயோகி கடவுள் வழிபாட்டுடன் செய்தால் இந்த பாவனையோடு செய்தா சுயநலத்துக்காக செய்கிறான் அதை முதல் ஸ்டெப்புங்கிறார் இவனும் பக்தன் கர்மயோக பக்தன் ரெண்டாவது ஒரு பக்தன் கர்மயோகத்துல இவன் பொதுநல சேவைக்காக செயல்களை செய்வான் பொதுநல ஊர் சேவை மற்றவர்கள் சேவைக்காக செய்வான் சுயநலம் கிடையாது கடவுளை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் உள்ள இருக்கும் ஆனால் பக்தி செலுத்துறதுக்கு தைரியம் இருக்காது மனம் இருக்காது மனசை ஒருமுறை சக்தி இருக்காது இவனும் தர்மயோகம் செய்வான் சேவை செய்வான் சமுதாய சேவை செய்வான் கோயிலில் சேவை செய்வான் ஆசிரமத்தில் சேவை செய்வான் சுயநலம் இல்லாமல் கர்மத்தை கர்மயோகமாக செய்பவன் நிஷ்காமிய கர்மத்தை கர்மயோகமாக செய்பவன் இவன் இரண்டாவது பக்தன் முதல் பக்தன் சுயநலத்தோடு கர்மத்தை செய்பவன் தர்மப்படிதான் எல்லாம் ரெண்டாவது பொதுநலத்தோடு கர்மத்தை செய்பவன் இவனும் பக்தன்கிறார் எல்லா இறை வழிபாட்டோடு செய்பவன் அவன் முதல் படி இவன் ரெண்டாவது படி ரெண்டாவது மூணாவது ஸ்டெப்பு உருவ வழிபாடு பண்பவன் ஏதாவது ஒரு கடவுளை எடுத்துக்கிட்டு அவரை மட்டும் கும்பிடறது ஒரு நாமத்தை சொல்றது ஜபம் பண்றது தியானம் பண்றது பூஜை பண்றது இவன் சகுண உபாசகன் இவன் மூணாவது படியில் உள்ள பக்தன் பிறகு கடவுள் இந்த விக்கிரகத்தில் மட்டும் இல்லை எல்லாமாகவும் இருக்கிறார் என்று பக்தி செலுத்துவன் விஸ்வரூப பக்தன் இவன் நாலாவது படிக்கு வந்துட்டான் இதுதான் பக்தியில அந்த சகுன உபாசனையில் நாலு படி கர்மயோகத்துல ரெண்டு படி கடவுள் வழிபாட்டில் ரெண்டு படி இதை முடிச்சு வந்தாச்சுன்னா ஒரு ஞான யோக பக்தான் அவனும் பக்தான் தான் அதன் குரு சாஸ்திரத்தின் மூலமாக ஞானத்தை அடைவான் இங்கே என்ன பண்ணிட்டார் கடவுள் பகவான் விஸ்வரூப பக்தியை சொல்லிட்டார் நாலாவது படி அது கர்மயோக ரெண்டு படி உருவக வழிபாடு ஒருபடி நாலாவது வழிபாடு விஸ்வரூப வழிபாடு இந்த விஸ்வரூப தரிசனத்தை பற்றி பதினோராவத்தியத்தில் சொன்னதுனால ஒருவேளை அர்ஜுனன் தகுதி இருக்கலாம் அதனால் நிற்குண பக்தியை சொல்லுவோம் சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார் நிற்குண பக்தியை சொல்லி இதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா உனக்கு சிறந்தது விஸ்வரூப பக்தி அப்புறம் அதை சொல்வாரு இதுக்கும் உனக்கு தகுதி இல்லைன்னா உனக்கு சிறந்தது சகுந்த உருவ வழிபாடு உருவத்தில் வழிபடுற பக்தி இதுக்கும் தகுதி இல்லைன்னா இப்பொதுநல சேவையாக கர்மயோகத்தை செய்யி இதுக்கும் தகுதி இல்லைனா குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்க கடவுள் வழிபாடோட பார்த்துக்க அதுவும் பக்திங்கிற அது முதல் ஸ்டெப்பு சமுதாய சேவை ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப் உருவ வழிபாடு நாலாவது ஸ்டெப்புக்கு எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கறது அஞ்சாவது ஸ்டெப் ஞான யோகம் ஐந்தும் பக்தின்னு சொல்லி முதல்ல ஞானயோக பக்தியை விளக்குகிறார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஞானத்தையும் சொல்லுவாங்க ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் உபதேசத்தை ஆரம்பித்த உடனே ஆத்ம தத்துவத்தையும் சொல்கிறார் ஏன்னா ஒருவேளை தகுதியாக இருக்கலாம் ஆரம்பத்திலே கர்மயோகத்தை சொல்ல ஆரம்பிச்சுங்க நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நீங்கள் இதெல்லாம் எனக்கெல்லாம் உபதேசம் பண்ண சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவான் ஒருவேளை தகுதி இருந்தால் என்ன பண்ணுறது அதனால உபதேசமே கீதையில் என்ன பண்ணுறாரு தத்துவத்தில் ஆரம்பிக்கிறார் பிறகு உனக்கு தகுதியில் நான் கர்மீரம் சொல்லி வர்றாரு அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா எடுத்த எடுப்பில் நிர்புண பக்தன் ஞானயோக பக்தனை பற்றி சொல்கிறார் இங்கே எப்படிப்பட்டவன் சொன்னால் இந்த உருவ வழிபாடு இந்த உருவக் கடவுள் இந்த அனைத்தும் இந்த உலகத்தையே கடவுளாக பார்த்தேன் எல்லாம் நித்தியார் காட்சிக்கு உண்மை உண்மையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உண்மையல்ல மித்தியாவாக இருக்கிற அறிவோடு வந்திருப்பான் நான் இதை ராமகிருஷ்ண பரமம்சர் காளியை வழிபடுவார் காளி தரிசனம் கிடைக்கும் பிறகு என்ன பண்ணுவார் அவருக்கு நிறைவு வராது கிருஷ்ணரை வழிபட்டு பார்ப்பார் கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்கும் சிவன் தரிசனம் கிடைக்கும் எல்லா கடவுளும் தரிசனம் கிடைக்கும் ஒவ்வொன்றா வழிபட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு வழிபாடெல்லாம் வேற ஒரு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாருங்கன்னா பூ பறிக்க இந்த பூவும் பகவான் தானே அந்த விஸ்வரூப பக்தி வந்துடும் இதை போய் எதுக்கு அவருக்கு போடணும் இது இதுக்காக நம்மளும் அப்படி பறிக்காமல் போடாமல் இருந்துடக்கூடாது அது அவர் ஸ்டேஜில் பண்ணார் என்ன அப்போ விஸ்வரூப பக்தி அவருக்கு வருது முடிஞ்சிட்டு தோதாபுரின்னு ஒருத்தர் வந்து அத்வைத தத்துவத்தை போதிக்கிறார் போதித்தவுடன் அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு நான் இதுவரை பார்த்த காளி கிருஷ்ணர் எல்லா உருவமும் நித்தியாங்கிறார் உங்களை பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ கண்ணுக்கு உண்மையாக இருக்குது அது மாதிரி கடவுளை பார்த்தேன் உண்மையாக இருந்துச்சு நீங்கள் எப்படி பொய்யோ அது மாதிரி அதை பார்த்த கடவுளும் பொய்யுங்கிறாங்க இது ஞான யோக பக்தி காட்சிக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கு அதெல்லாம் உண்மைதான் ஆனால் எப்படி இது பொய்ன்னு நம்ம காட்சிக்கு தெரிஞ்சாலும் பொய்யுங்கிற அறிவு இருக்கோ அந்த ரூபத்தோடு வந்ததும் போய்விடும் அந்த ரூபம் சத்தியமில்லை என்ற ஞானத்தோடு இருப்பவன் நிர்புண பக்தன்கிறார் பாகவதத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணரை பற்றி ரொம்ப உபன்யாசம் பண்ணுவாங்க எல்லாரும் பதினோராவத்தியை போகவே மாட்டாங்களாம் இந்த பாகவத உபதேசம் பண்ணுறவங்க ஏன்னா அங்கே என்ன பண்ணியிருக்குமான்னா கிருஷ்ணர் பிறக்கவே இல்லை கிருஷ்ணர் ஒருத்தர் இல்லவே இல்லை கிருஷ்ணனுக்கு ஜென்மமும் இல்லை ஜென்ம அஷ்டமி இல்லைன்னு சொல்லி உபதேசம் வரும் யாராவது கேட்பாங்களோ அதனால் அந்த அத்தியாவசி பக்கம் போடுறதே கிடையாது அந்த பத்தாவது அத்தியாயத்தோடு நிற்பாட்டிடுறது ஏன்னா அங்கே ஞான யோக பக்தி அங்கே வந்துவிடுகின்றது அதனால என்ன சொல்றான் கிருஷ்ணர் பார்க்கப்படுபவரல்ல பார்ப்பவனாகிய நானே கிருஷ்ணன் இதுதான் நிர்குண பக்தி இவன் இந்திரியங்களை நன்கு அடக்கி இருப்பான் எல்லா இடத்திலும் சமபுத்தியோடு இருப்பான் எல்லா ஜீவராசியினுடைய மகிழ்ச்சியில் இவனும் மகிழ்ந்திருப்பான் இவன் கடவுளை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா அவர் அழியாதவர் இந்திரியங்களுக்கு எட்டாதவர் சிந்தனைக்கு எட்டாதவர் இந்த அனைத்துக்கும் ஆதாரமானவர் மாறாதவர் நித்தியமானவர் அசையாதவர் சொல்லி அவரை பற்றிய தத்துவமெல்லாம் புரிஞ்சு அவர் மீது பக்தி செலுத்துவான் அப்படி பக்தி செலுத்திய அந்த நிற்குண பக்தனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை அவனும் நானும் ஒன்று அவன் தான் என்னை அடைகின்றான் அவனே எனக்கு மிக மிக பிரியமானவன் சொல்லப்படுறார் ஞான யோக பக்தனை அதுக்காக கீழே இருக்கவன் சொல்ல அவன் உயர்ந்தவன் சொல்றாரு அதனால இந்த நிற்குண பக்தி மிக உயர்ந்த பதி அது மிக மிக கடினங்கிற அடுத்து ஏன்னா ஈசின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கி அது ரொம்ப சுலபோன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சி பண்ண மாட்டான் சரியா முயற்சி பண்ண மாட்டோம் எட்டாவது படிக்கிற மாணவனுக்கு ப்ளஸ் ஒன் வந்து ஈஸியாக ப்ளஸ் ஒன் அவனுக்கு கடினம் நைன்த்து தான் அவனுக்கு ஈஸி ப்ளஸ் ஒன் போனோம்னா நைன்த்து டென்த்தெலாம் முடிச்சுட்டு தான் அவன் எட்டாவது படிக்கிற மாணவனுக்கு நைன்த்து எழுது ப்ளஸ் ஒன் வந்து கடினம் அதாவது இந்த நிர்குண பக்திக்கு கற்பூர புத்தி வேணும்னு சொல்லுவாங்க நம்ம புத்தியெல்லாம் வாழைத்தண்டு புத்தியில் இருக்குது பற்ற வச்சாலும் எரியாது நெருப்பை நிறையா போட்டு அந்த தண்டை வாட்டி அதுக்கு பிறந்த பற்ற வைக்க முடியும் கறி பிறகு என்னன்னு சொல்லுவாங்க கறி புத்தின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஊதி ஊதினா பற்ற வச்சிடும் கற்பூரம் என்னாக பத்து டக்குனு பிடிச்சிடும் இந்த நாலு படிய தாண்டு இந்த கற்பூர புத்தி வரும் அப்படி வந்தவன் இந்த நிற்குண பக்தன் அப்படிங்கிறார் எப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் இறங்குறோம் ஒரு தொழிலே அதில் இறங்குறோம் அது கஷ்டமாக தெரிஞ்சின்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கிங்க அதுக்கு இன்னும் நம்ம தவிதி வரலன்னு அர்த்தம் ஒரு தொழில் பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்கி உள்ளே வேலை பார்க்குறோம் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுன்னா இன்னும் அதுக்கு நம்ம சரியாக தயாராகலைன்னு அர்த்தம் இப்போ ப்ளஸ் டூவில் ஒருத்தவங்க நல்ல மார்க் எடுத்துருக்கான் நீட்லேயும் ஹை குவாலிட்டி மார்க் எடுத்துருக்கான் எம்பிபிஎஸ் படிக்கிறான் அவனுக்கு எம்பிபிஎஸ் கஷ்டமாக இருக்குமா ப்ளஸ் டூலேயும் ஹையஸ்ட் மார்க்கு நீட்லேயும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கு அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் எளிதாக இருக்கும் இந்த மெடிக்கல் சீட் கோட்டாவில் மந்திரி கோட்டாவில் வாங்கிட்டு போனால் எப்படி இருக்கும் கஷ்டமாகத்தே இருக்கும் கஷ்டம் விரிஞ்சுனா நாம் இன்னும் தகுதியாகலன்னு அர்த்தம் அதனால் என்ன சொல்கிறார் நிர்குண பக்தி கடினம்னு எச்சரிக்கிறார் நீ தகுதியோடு வரணும் அதனால் அதிக முயற்சியும் தேவை கைலாச யாத்திரை ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காரு எப்படிங்க போனோம் ஈஸியாக போயிடலாம்னு என்ன பண்ணுவான் ஒரு சொற்ற எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஷூவெலாம் எடுத்துகிட்டு போகமாட்டோம் அங்கே இவ்வளோ குளிர் இருக்கும் இவ்வளோ ஏற்ற இருக்கும் உடம்புலாம் தயார் அப்படி சொன்னாதே என்ன பண்ணுவோம் உடம்பு தயாராக இருக்கான்னு செக் பண்ணுவோம் அதுக்கு வேண்டிய சாதனங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்போ அந்த கைலாசத்துக்கு போக போவோம் கடினம்னா தான் அதுபோல் நிர்குண பக்தி போவதற்கு தகுதி வேண்டும் என்பதால் கடினம் அதிக முயற்சி தேவை என்று நிர்குண பக்தியை சொல்கிறாருங்க நிர்குண பக்தன் வந்து அனைத்திற்கும் ஆதாரமான அந்த தத்துவத்தை புரிந்தவன் இவன் வந்து இது மிக மிக கடினம்ங்கிறார் அதனால அதிகமான முயற்சியும் தேவை இது நிர்குண பக்தி அப்படிங்கிறார் இந்த நிற்குண பக்திக்கு தகுதி இல்லை என்றால் அடுத்து விஸ்வரூப பக்திக்கு வா உனக்கு சிறந்தது இதுக்கு தகுதி இல்லாட்டி விஸ்வரூப பக்தியே உனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி அடுத்து விஸ்வரூப பக்தியை சொல்வார் அது உன புரியலைன்னு வச்சுக்க அதுக்கு முடியலைன்னா ஒரு வழிபாடு ஒரு ரூபத்தில் கடவுள் வழிபாடு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கி வரப்போகிறாரு பக்தி யோகம் இந்த பக்தியில் ஐந்து படியை சொல்லியிருக்கிறாரு அதில் மிக உயர்ந்தபடி ஐந்தாவது படி நிற்குண பக்தி ஞான யோக பக்தி அதை பார்த்து முடித்தோம் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அது புரியலைன்னு சொன்னால் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் விஸ்வரூப பக்தி நிர்குண பக்திக்கு தகுதி இல்லை என்றால் விஸ்வரூப பக்தி உயர்ந்தது அப்படிங்கிறார் ஞான யோகத்துக்கு தகுதி இல்லைனா அதுக்கு கீழே இருக்க ஸ்டெப்பு இந்த உலகத்தையே பகவானாக பார்த்தல் சகுண பக்தியில மிக உயர்ந்தது விஸ்வரூப பக்தி ஞானபக்திக்கு தகுதி இல்லைனா உயர்ந்தது விஸ்வரூபக்தி தகுதி இல்லாதவனுக்கு விஸ்வரூபக்தி உயர்ந்ததுங்கிறார் யாருக்குன்னு பார்க்கணும் ஞான யோகத்துக்கு தகுதி இல்லாதவனுக்கு விஸ்வரூப பக்தி தான் இன்னொரு அடிப்படையில் பார்த்தா சவுண பக்தியிலே சிறந்தது உயர்ந்தது விஸ்வரூப பக்தி அதில் கீழே அது கீழே மூணு ஸ்டெப் இருக்கு இங்க இவன் செய்கின்ற செயல் அனைத்தையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்பான் எல்லாவற்றையும் ஆண்டவனாக பார்ப்பான் இவன் பூஜையும் செய்வான் இவனுக்கு கடவுள்க செய்யறது மட்டும் பூஜை இல்லை ஒரு டாக்டர் தொழில் பண்ணால் அந்த டாக்டர் வேலையே பூஜை ஒரு கட்டடம் கட்டுறதாக அந்த கட்டடம் கட்டுற வேலையே அவனுக்கு பூஜை என்ன தொழில் செய்தாலும் அது இறைவனுக்கு செய்கின்ற பூஜையாகவே இவன் எண்ணுவான் இந்த உலகத்தில் பார்ப்பது அனைத்தையும் பகவானாக பார்ப்பான் அப்படிங்கிறார் எல்லாத்தையும் ஆண்டவனாக தியானிக்கிறது கஷ்டந்தான் அதுக்கு மனசில் விருப்பு வெறுப்பெல்லாம் நீங்கி இருக்கணும் அல்லது குறைஞ்சிருக்கணும் ஒருத்தர் விருப்பம் ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வெறுப்பு வெறுப்பு உள்ளதை போய் கடவுளை எப்படி பார்ப்போம் பார்க்க மாட்டோம் அதுக்கு மனசில் இந்த ராகத்வேஷம் நீங்கி இருக்கணும் இல்லாட்டி குறைஞ்சிருக்கணும் அப்போத்தான் இந்த விஸ்வரூப பக்தியே சாத்தியமாகும் அதை பழகிட்டால் அது மாதிரி ஒரு ஆனந்தம் எதுவும் இல்லைங்கிறார் இந்த விஸ்வரூப பக்தி பார்க்குறதுக்கு கடவுளை பற்றி அறிவு வேணும் ஏழா அத்தியாயத்தில் பார்த்தோம் பரா பிரகிருதி அபரா படைத்தவரும் பகவான் படைக்கப்பட்ட பொருளும் பகவான்கிற அறிவு இருந்தால் தான் இந்த பொருளை எல்லாம் பகவானை பார்க்க முடியும் சிலந்தி சிலந்தி பூச்சி இருக்குது சிலந்தி பூச்சி அந்த சிலந்தி கூடை கட்டினதும் சிலந்தி தான் அந்த கூடு சிலந்திக்குள்ளிருந்து வந்தது தான் தங் இந்த தங்கத்திலிருந்து இவை எல்லாம் உருவாச்சுன்னு சொன்னா நகையெல்லாம் உருவாச்சுன்னு சொன்னா அந்த நகைப்பூரா தங்கமாக இருக்கு கடவுள்கிட்ட எல்லாம் வந்துச்சுன்னா இவையெல்லாம் கடவுள் தான் அறிவு இருக்கும் இந்த அறிவு இருந்தால்தான் இந்த விசுரவு பக்தியை செலுத்த முடியும் மோகம் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் நீங்கி இருக்கணும் இல்லாட்டி குறையா இருக்கணும் அப்பத்தே இந்த பக்தியை பார்க்க இந்த பக்தி வரும் அப்படி இருந்தா பகவானை விட்டு நாம் எப்பயும் நீங்க மாட்டோம் உலகம் உடல் உள்ளம் உயிர் எல்லாம் பகவான் அப்படிங்கிற அறிவு இருந்துன்னு வச்சுக்கோங்க எப்படி பகவான் விட்டு விலகி இருக்க முடியும் இந்த உடலும் அவர் உள்ளமும் அவர் உயிரும் அவர் தான் அப்படிங்கிற புத்தி இருந்துன்னு பஞ்ச திசையில் பார்க்குறோம் அந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி எல்லாம் இந்த அதில் வந்து கடவுள்கிட்டருந்து அறிவு வந்துருச்சுன்னா அப்புறம் கடவுளை விட்டு நம்மளால் எப்படி விலகிருக்க முடியும் வெளியிருக்கவே முடியாது முதல்ல என்ன சொல்லுவோம் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்ங்கிறத விட தூணாகவும் அவரே இருக்கிறார் துரும்பாகவும் அவரே இருக்கிறாருங்கிற புத்தி வரணும் இதுதான் விஸ்வரூப பக்தி ஒருத்தர் வந்து ஒரு சாமிகிட்ட திருப்பதி லட்டு இந்த சக்கரை பொங்கல் இதெல்லாம் அவங்க நிறையா கொடுத்தார் அவருக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது அவர் இதனுக்கு வேணாம் எனக்கு சுகர் இருக்குதுன்னு சொன்னார் அந்த பக்தர் பிரசாத சாமி சாப்பிடுங்க இல்ல சும்மா லேசாக எடுத்து வச்சுட்டார் இல்லை சாமினாலும் பிரசாதே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னார் நான் பழைய சோறு சாப்பிட்டாலும் பிரசாதம் தான் போதுமான நான் பழைய சோறு சாப்பிட்டாலும் பிரசாதமாத்தான் சாப்பிட்றேன் எனக்கு இதுதான் பிரசாதம் இதுவும் பிரசாதம் தான் இல்லைன்னு நான் உண்பது அனைத்தும் பிரசாதம்ங்கும்போது இப்போ இது என்ன பிரசாதம் அப்படிங்கிறாரு இது விஸ்வரூப பக்தி நம்மளுக்கு அது மட்டும் பிரசாதம் இந்த விஸ்வரூப பக்தி உள்ளவனுக்கு என்ன சாப்பிட்டாலும் அதே பிரசாதம் கண்ணப்ப நாயனுக்கு மாமிசந்தான் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் பிரசாத பக்தி எண்ப தொழில் செய்தாலும் அது பூஜை என்ன உண்டாலும் கடவுள் பிரசாதம் இந்த மனநிலைக்கு வருவது இது விஸ்வரூப பக்தி அப்படிங்கிறார் இந்த விஸ்வரூப பக்தி செலுத்தும் பொழுது எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் சொன்னா பகவான் சொல்றாரு இந்த பக்திக்கு வந்தவனை விரைவில் நான் கரையேற்றுகிறேங்கிறார் எப்படி சீக்கிரம் அவனை கரையேற்கிறேங்கிறார் ஞானயோக பக்தனை சீக்கிரம் கரையேத்திரேன்னு சொல்லலை அவன் என்னையே அடைஞ்சிட்டேன்றாரு ஞானயோக பக்தன் என்னையே அடைஞ்சுட்டான் விஸ்வரூப பக்தன் சீக்கிரம் வந்துடுவேங்கிறார் அது எப்படி சீக்கிரம் வர்றது செங்கல்பட்டு வந்தால் மட்டுந்தான் என்ன சொல்லுவான் சென்னைக்கு எப்போ போவோம்னு கேட்டான் சீக்கிரம் போயிடுவோம்னு சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் இருந்தாலும் திருச்சியில் இருந்தாலோ திண்டுக்கல் வந்து சொல்ல இப்போ திருச்சி மதுரையிலேருந்து போகணும் அஞ்சு ஸ்டெப்பு இருக்கு முதல்ல திண்டுக்கல் வரணும் அப்புறம் திருச்சி போகணும் அப்புறம் விழுப்புரம் போகணும் செங்கல்பட்டு போயாச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டோம்னு சொன்ன சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லுவான் இது மாதிரி மூணு படியை தாண்டி நாலாவது படிக்கு வந்துட்டான் அஞ்சாவது படி சென்னை பிற அங்கே போய் செய்ய வேண்டியதை செஞ்சு பலன் அடைகிறது மோட்சம் இந்த வி விஸ்வரூப பக்தனை விரைவில் கரையேற்றுகிறேன் ஐந்தாவது படிக்கு போகிறதுக்கு போயிடுவான் சீக்கிரம் இவன் நாலாவது படியில் இருக்கான் அதனால் என்ன சொல்கிறாரு இவனை விரைவில் நான் கரையேற்றி ஞான யோகத்திற்கு வரவழைத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு அஞ்சாவது படியில் இருந்தவனை விரைவில்னு சொல்லலை அவன் என்னையே அடைஞ்சிட்டான்னு சொல்கிறான் சென்னை வந்தாச்சான சென்னை போனவன் திருப்பி சென்னையை அடையணுமா அடைய வேண்டியதில்லை பிறகு அங்கே போனவொன்னா அங்கே என்ன பலன் இருக்கோ அதை அனுபவிக்கணும் அவ்வளவுதான் அங்கே எதற்காக போகிறானோ அந்த காரியத்தை செய்கிறேன் அது மோட்சம் அஞ்சாவது படி சென்னை நாலாவது படி செங்கல்பட்டு அடுத்து மூணாவது படி விழுப்புரம் நான் ரெண்டாவது படி திருச்சி முதல் படி திண்டுக்கல் வச்சுக்கிறான் வச்சுக்கிறேன் ட்ரெயின்ல போறதுனா அந்த மாதிரி ஒவ்வொரு படியா சொல்லி நான்காவது படிக்கு வந்தவன் விரைவில் என்னை அடைகிறான் அது விஸ்வரூப பக்தி அப்படின்னு சொல்றார் விஸ்வரூப பக்தி என்பது அனைத்தையும் ஆண்டவனாக பார்த்தல் இப்படி பார்ப்பதற்கு அவனுக்கு விருப்பு வெறுப்பு குறைவாக இருக்க வேண்டும் விருப்பு வெறுப்பு குறைவாக இருக்கணும் அவனுக்கு விஸ்வரூப பக்தினா பார்ப்பதெல்லாம் பகவானாக பார்ப்ப செய்கின்ற செயல் அனைத்தும் பூஜை உண்கின்ற உணவனைத்தும் கடவுள் பிரசாதம் இது விஸ்வரூப பக்தி இவன் விரைவில் ஞான யோகத்திற்கு வந்து மோட்சத்தை அடைகிறான் நிர்குண பக்திக்கு வருகிறான் இப்படி பார்ப்பதெல்லாம் பகவானாக பார்க்க முடியவில்லை எனக்கு விருப்பு வெறுப்பு நிறையா இருக்குது எனக்கு மோகமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு சிறந்தது ஒரு கடவுளை வழிபடுவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுளை வழிவது அது மூணாவது இஷ்டத்து இது சகுன உபாசனையில் முதல் படி படிப்படியாக வரும்போது மூணாவது படி இதுக்கு பேரு இஷ்ட தேவதா பக்தின்னு பேரு நம்மளுக்கு விரும்பிய கடவுளை வழிபடுவது இங்க எப்படின்னா வெளிமுகமாக சென்ற மனதை உள்முகமாக திருப்பி பழகுதல் இங்கே விருப்பு வெறுப்பு இருக்கும் சிவனை பிடிக்கும் விஷ்ணுவை பிடிக்காது விஷ்ணுவை பிடிக்கும் சிவனை பிடிக்காது இருக்கும் இவனுக்கு விருப்பு விருப்பெல்லாம் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு கடவுளை அதுவே எல்லாம் நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணணும் அந்த ஒரு கடவுள் மேலே பக்தி செலுத்தணும் ஒரு நாமத்தை எடுத்துக்கிறணும் விஷ்ணுவை பிடிக்கும் ஆனால் எனக்கு திருப்பதியில் போயிருக்க விஷ்ணுவத்தையும் பிடிக்கும்பாங்க இங்கே சிறீரங்கத்தில் இருக்க விஷ்ணுவை பிடிக்காங்க வடகிழ தென்களை ப்ராப்ளம்லாம் உண்டு நிறைய அதுலையும் உண்டு சிவனை பிடிக்கும் சக்தியை பிடிக்காது அதனால அர்த்தநாரீஸ்வரராக வந்தார் அங்கே சங்கரநாராயணராக வந்தார் தப்பு இல்லை ஆனால் ஒரு கடவுள் ஒரு ரூபத்தில் எல்லாவற்றிலும் பகவானை செலுத்த முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தை உனக்கு இஷ்டமான ரூபத்தை எடுத்துக்கிட்டு அதில் மனசை ஒருமுகப்படுத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போனால்தான் திருப்தியாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை பண்ணணும் குறிப்பிட்ட மந்திரத்தை எடுத்துக்கிறவாங்க இது தப்பு இல்லை இது என்ன சொல்கிறாருன்னா அந்த விஸ்வரூப பக்திக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பக்தி அப்படிங்கிறார் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் அந்த கடவுள் முன்னாடி நின்று கொட்டி தீர்த்துருவாங்க ஒரு சொல்கிறதற்கு ஒரு வடிகால பயன்படுத்துவாங்க இது ஒரு மனோதத்துவ ரீதியில் ஒரு அருமையான ஒரு விஷயம் இது நீங்கள் வந்து அந்த கடவுள்கிட்ட போய் அவர் அங்கே இருக்கார்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துறது அப்போ மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கிடும் இவங்களுக்கு ஒரு பெரிய வடிகால் யாருன்னா அந்த கடவுள் தான் கஷ்டமாக இருக்குது எனக்கு போய் சொல்லிவிட்டு வந்துட்டால் போதும்பா எனக்கு பிரச்சனை முடிஞ்சு சில பேர் திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் போதும்பார் அங்கே போய் பகவான்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவார் இந்த சாண்டோஷன்னா பார்த்து அவர் லாபம் வந்தால் என்ன பண்ணுவாரான் நிறையா பூஜையெல்லாம் பண்ணி முருகனுக்கு ஏகப்பட்ட பூஜை பண்ணுவாரான் நஷ்டம் வந்துருச்சுன்னா உள்ளே போய் உட்காந்து திட்டு திட்டுன்னு திட்டுவாரான் வேறு முருகனை நீ என்னையெல்லாம் பார்க்க முடியுமா நீ ரெண்டு கல்யாணம் முடிச்சிருக்கு இப்படியே சொல்வாராம் நீ ரெண்டு செமிச்சா அதுக்கே அவனுக்கு நேரம் பார்த்தா நீ எப்படி என்னையை கவனிப்பேன்னா கேட்பாரான் இப்படி கேட்டு திட்டிகிட்டே ஃப்ரீ ஆகிடுவாரான் படத்தில் நஷ்டம் வந்தான் இது ஒரு வடிகால் அவங்களுக்கு அப்போ மாதிரி இஷ்ட தேவதா உபாசனைங்கிறது அடுத்த ஸ்டேஜுங்கிறார் ஏனிலே ஒருத்தர் எங்கள் ஆசிரமத்தில் என்ன பண்ணுவானுங்கன்னா எல்லாம் ப்ரேயர் முடிச்சு எல்லோரும் வந்துடுவான் ஒருத்தமிட்ட என்ன பண்ணணும் ஒரு சாமி முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்பான் ஏன்ட்டா வீட்டில் இருக்க எல்லா பற்றியும் சொல்லிட்டு ஒரு சாமி கிட்டே சொன்னால் போதும்ப்பா எல்லா சாமி கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லுவான் அவன் எல்லா சாமி கிட்டையும் போய் சொல்லி சொல்லிட்டு வருவான் விநாயகரை சொல்லுவான் பிற முருகண்டை போய் சொல்லுவான் இப்போ தட்சிணாமூர்த்திட்ட சொல்லுவான் இப்படியெல்லாம் பழக்கம் இருக்குது இது வந்து அடுத்த ஸ்டேஜ் எல்லா மனக்குறைகளையெல்லாம் அங்கே கொட்டி தீக்கிறது ஏதாவது ஒரு நாமம் ஓர் உருவத்தை எடுத்துக்கிறது ஒரு நாமம் ஓர்ருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லையனம் கொட்டோமாங்கிறார் ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாத நிர்புண பக்தி ஆயிரம் திருநாமங்கிறது விஸ்வரூபம் ஒரு நாமம் ஓர் உருவங்கிறது இஷ்ட தேவதா உபாசனை இது மூணாவது படி இந்த படிக்கு வந்தவன் இவன் என்ன பண்ணுவானா மனசை மீண்டும் மீண்டும் கடவுள் பக்கமே அந்த ஒரு ரூபத்திலே செலுத்துறது ஜபம் பண்ணுறான் ஒரே மந்திரத்தை திருப்பி திருப்பி நூற்றி தடவை ஆயிரத்தெட்டு தடவைன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வெளியில் செல்கின்ற மனதை பிடித்து உள்ளே நிறுத்துவானான் இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சகுன உபாசனை ரொம்ப சிறந்தது வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நாயை ரொம்ப பழகிட்டேங்க அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு நம்மளை வந்து திருப்பி திருப்பி பறண்டு பழகின நாய் என்ன பண்ணுவோம் அடித்து துரத்துவோம் போகும் அப்புறம் திருப்பி வரும் போகும் திருப்பி வரும் ஒரு பத்து தடவை கிட்டத்தில் அண்டை விடலைன்னு வச்சுக்கோங்க அது பிற வரவே வராது அது மாதிரி இந்த மனசு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு அதை அடித்து அடித்து துரத்துனோம்னா திரு பகவான் பக்கத்தில் வந்துடும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வான் அந்த பகவானிடமே முறையிடுவான் பகவான் நாமத்தை சொல்வான் பகவானை சங்கீர்த்தனம் பண்ணுவான் இது சகுண பக்தி இவனுக்கு பூஜையிலையும் சபத்திலையும் அதிகமான ஈடுபாடு இருக்கும் இவனுக்கு பகவானை பற்றிய முழுமையான அறிவு இருக்காது ஓரளவுக்குத்தான் இருக்கும் ஆனால் விருப்பு வெறுப்பும் இருக்கும் குறைஞ்சிருக்கும் அதே நேரத்தில் பகவான் மேலே பக்தி இருக்கும் இது மூணாவது படி இவன் மன உணர்வுகள் நீங்குவதற்காக பகவானிடம் தன்னுடைய மனத்தின் உணர்ச்சலையெல்லாம் கொட்டி இவன் வழிபாடு செய்வான் அப்படிங்கிறார் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது மனம் வெளிநோக்கி போகக்கூடிய மனம் உள்நோக்கி திரும்பும் இது இஷ்ட தேவதா உபாசனை இது அப்பியாச யோகம்னு சொல்லுவாங்க வெளியே போகிற மனசை திருப்பி திருப்பி இழுத்து பிடிக்கிறது கோவிலுக்கு வரது ஜபம் பண்ணுறது பூஜை பண்ணுறது இதெல்லாம் இதுக்கு உனக்கு தகுதி இல்லை எனக்கு இந்த பூஜை ஜபம் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கர்மயோக பக்திக்கு வாங்குகிறார் கேட்குதா இதுக்கு முல் என்ன நீ கர்மயோ பக்திக்குதான் கர்மயோக பக்திங்கிறது ரெண்டு இருக்கு அதுல சில பேருக்கு பாருங்க செயல் செய்யாமல் ஒன்றுமே இருக்க முடியாது உட்காந்து ஜவம் பண்ணச் சொல்லுங்க முடியாது பூஜை பண்ணச் செலுங்க முடியாது ஆனால் ஏதாவது காரியம் பண்ணிக்கிட்டு இதுக்கு பேரு பயன் கருதாத கர்மயோக பக்தி இந்த ஸ்டேஜ் பயன் கருதிய கர்மயோக பக்தி ஒன்று இருக்கு இவங்களுக்கு உலக சுகத்துக்காக இவங்க காரியம் பண்ண மாட்டான் உலக மக்களுக்காக பொது வாழ்க்கைக்காக கடவுளுக்காக காரியம் பண்ணுவான் ஆனால் கடவுளுக்காக பூஜை ஜபம் செய்கிறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது பூஜை ஜபத்தில் இன்ட்ரெ இருக்காது ஆனால் கடவுளுக்கான சேவைகள் செய்வான் வேற மாதிரி சேவைகள்லாம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஓம் சரவணபவாய சரவணபவாய நமகன்னு ஒருத்தருக்கு வந்து உபதேசம் பண்ணார் ஒருத்தர் இதை நீ டெய்லி ஜபம் பண்ணு சொன்னாராம் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ரஜவு குணந்தையும் ஜாஸ்தி ஒரு இடத்துல உட்காந்தாலும் ஜவம் பண்ணுற பழக்கம் இல்லை அவனுக்கு போய் மந்திர உபதேசம் பண்ணிட்டார் குரு உட்காந்துருக்கான் இவருக்கு சரவண பவன் ஓட்டல் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கக்கூடிய தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் என்ன வரும் இவனுக்கு ஓம் சரவணபவாயின்னு சொன்னவன சரவண பவன் ஓட்டல் தான் வந்துச்சான் அப்போ அவனுக்கு என்ன பண்ண முடியுது சரவண பவன் ஓட்டலில் இருக்க சாப்பிட்டா ஞாபகம் தான் வருது இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா சேவை இவங்களுக்கு ஒரு நாமம் ஒரு ரூபத்தில் மனசை செலுத்த முடியாது அப்போ என்ன பண்ணுறது சமுதாய சேவை பொதுநல சேவை தனக்குன்னு செய்யாமல் பிறருக்காக செய்கிறது அதை கர்மயோகமாக பக்தியோடு செய்கிறது எல்லாம் கடவுள் சேவையாக சென்று செய்கிறது இப்போ ஒருத்தர் கோயில் கட்டுறார் கோயில் கும்பிடுறது சகுன பக்தி கோயிலில் போய் கடவுளை வழிபடுறது அந்த கோயிலை வழிபடுவதற்கு கோயில் கட்டுவது கர்மயோக பக்தி கடவுளை வழிபடுறது கர்மயோ பக்தி அந்த கடவுளை வழிபடுற சிவ சிவன் அடியாரர்களுக்கு தொண்டு செய்வது இந்த பக்தி இவங்களுக்கு சேவை இவர் இருக்க நம்ம திருக்குறிப்பு தொண்டரா அவர் சிவர்மான வழிபடல சிவன் அடியாரர்களுக்கு துணி தச்சு கொடுத்தார் இவங்களுக்கு சேவை முக்கியம் அதுவும் பகவானுடைய சேவையா எல்லாத்தையும் நினைப்பாங்க உலக மக்களுக்கு சேவை செய்வதையும் நினப்பாங்க இவங்களுக்கு சுயநலம் கிடையாது இவங்களுக்கு பெரிய ஆசையும் கிடையாது பூஜையும் பண்ண முடியாது ஜபமும் பண்ண முடியாது சரி சினிமா பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் அதுலேயும் ஆசை கிடையாது இந்த டிவி சினிமாவிலேயும் ஆசை இல்லை அப்போ என்ன பண்ணுறது ஏதாவது ஆசிரமத்தில் போய் சேவை பண்ணுவோம் இல்லை பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவோம் இல்லாட்டி கோயிலில் போய் சேவை பண்ணுவோம் சொல்லி செயல் செய்வதில் ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு இவங்களுக்கு சுயநலமே கிடையாது சுயநலம் இல்லை பொதுநலம் ஆனால் காரியத்திலே முக்கியமே ஒழிய பக்தி பூஜையில் முக்கியமில்லை ஆனால் அந்த செயலியும் கடவுள் சேவையாக நினைத்து செய்வது இது கர்மயோகத்தில் உயர்ந்த படி இது ஒரு விதமான பக்தி இது ரெண்டாவது படின்னு சொல்கிறார் அவர் செயல் செய்யாமல் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் வந்து சும்மா ஒருத்தர் இருக்க வைக்கவே முடியாது நீங்கள் ரொம்ப நேரம் ஜபம் பண்ண முடிய முடியாது பத்து நிமிஷம் ஜபம் பண்ண முடியாது கோயிலில் போய் பூஜை பண்ணும்போது கூட பாருங்கள் அர்ச்சனை பண்ணும்போது கூட மனசு வராது அந்த அபிஷேகம் அதெல்லாம் பார்த்து பெருசாக பிரம்மாண்டமாக ஏதாவது நடந்துச்சுன்னா பாதிக்கிட்டே உட்காந்துருப்போம் ஏன்னா மனசு வந்து சும்மா இருக்கிறதுல கஷ்டம் அதனால தான் ஜெயிலில் என்ன என்ன தண்டனை அடுங்காவல் தண்டனைனால் என்ன தெரியுமா அவனுக்கு ஒரு வேளையும் கொடுக்க மாட்டாங்கலாம் சும்மா இருக்கிறது கஷ்டம் காமராஜர் இந்த இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அவங்க எல்லாம் போய் கேட்டாங்க நீங்கள் வந்து உன்ன உணவு இருக்க உடை இருக்க இடம் இந்த மூணுக்கும் எல்லோருக்கும் கிடைக்கிறது மாதிரி பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணியிருக்கீங்க அதுக்கு எதாவது வழி பண்ணுங்கன்னாங்களாம் ஜெயிலே கிடைக்கிறதுல அங்கே போயிட வேண்டிய அண்ணன் நேரம் அவர் ஜெயிலில் உன்ன உணவு இருக்குது இருக்க இடம் இருக்குது அங்கே போய் உட்கார் நேரம் அது முக்கியம் இல்லை நம்மளுக்கு சேவையோடு கிடைக்கணும் அதோட செயல் செய்யணும் வேலை பார்க்கணும் அப்படி இருக்கணும் சும்மா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆசையும் இல்லை அதே நேரத்தில் பூஜையும் பண்ண முடியலை இப்படிப்பட்டவங்கள் நிஷ்காமிய கர்மம் மற்றவர்களுக்காக செயல் செய்து அந்த செயலை கர்ம செய்வது இதுவும் ஒரு பக்தி அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வர் என்ன பண்ணார் அவர் ஸ்ரீ விஷ்ணுவை பூஜையாக பண்ணாரு அவர் பூஜை பண்ணல அவர் அன்னதானம் பண்ணார் கோயிலுக்காக கொள்ளையடிச்சு பண்ணார் அவர் நிறைய அடியார்கள் பாருங்கள் சிவன் அடியார்களுக்கு தொண்டு சேருவது கோயில் கட்டுவது இதுவும் வந்து ஒரு விதமான பூஜை இது எப்படின்னா நிஷ்காமிய கர்மத்தை தனக்குன்னு செய்யாமல் பொதுமக்களுக்காகவும் கடவுளுக்காகவும் சேவைகள் செய்வது பூஜை பண்ணுறதில்ல பூஜை பண்ணுறது சகண பக்தி சேவை செய்வது கர்மயோகத்தில் உயர்ந்த பக்தி இது பூஜை பண்ணி ஜபம் பண்ண முடியலன்னா இந்த பக்திக்கு வா அப்படிங்கிறாரு இது இரண்டாவது படி முதலிடன் வந்தால் ரெண்டாவது படி மேலிருந்து வந்தா நாலாவது படி இவனுக்கு ஆலயத்தில் ஆண்டவனை தொழுவதை விட ஆலயம் கட்டுவதில் தான் விருப்பமா இருக்கும் நல்லா கோயில் கட்டுவான் ஆனால் கோயிலு பூஜை பண்ண மனசு வராது மனசு மனசு ஒரு ஒருமுகப்படாதாங்க இதுவே ஒருமிதமான இது ரெண்டாவது படி நிஷ்காமிய கர்ம பக்தி இவன் சமுதாய சேவை செய்வான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க ஒரு சம்பளம் வாங்க மாட்டாங்க ஒன்றும் வாங்க மாட்டாங்க ஆனால் அங்கே இருக்க பூஜையும் பண்ண மாட்டாங்க ஜபமும் பண்ண மாட்டாங்க வேதாந்த க்ளாஸுக்கு வரமாட்டாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் பிஷியாக இருப்பார் ஆனால் அவருக்குன்னு ஒன்றும் கிடையாது அந்த சேவையில் ஒரு ஆனந்தம் பிஷியாக இருப்பார் வேதாந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் அட்டணும் ஏன்னா வந்தால் தூங்கிடுவார் சும்மா இருக்க முடியாது பூஜை பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்காது ஜபம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்காது ஆனால் சேவை செய்வார் டுவெண்ட்டி ஃபோர் சேவை இருப்பார் இது ஒரு விதமான பக்தி அப்படிங்கிறார் இது கிஷ்காமிய கர்மயோக பக்தி இதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்து முதல் படி இப்படி வந்தா கடைசிப்படி காமிய கர்மத்தை செய் அதை கர்மயோகமாக செய் இது முதல் படி இவனுக்கு உலக ஆசையெல்லாம் ஜாஸ்தி இருக்கு ரொம்ப ஆசை இருக்கு தர்மமான ஆசையா இருக்கு அதர்மமான ஆசை இல்லை அப்ப என்ன சொல்றாருன்னா நீ உலக ஆசைகளை வெல்லணும்னா முறையாக இந்த பூஜை ஜபம்லாம் ரெண்டாக வச்சுக்க சப்போர்ட்டாக வச்சுக்க குடும்பத்தை முதல் நல்லா காப்பாற்று தர்மமாக வேலை செஞ்சு தர்மமாக உழைச்சி தர்மமான முறையில் நீ வந்து பகவான் வழிபாட்டோட நீ குடும்பத்தை நல்லபடியாக நீ வேலையேச்சி அது தர்மமாக இருக்கணும் கடவுள் வழிபாட்டோடு இருக்கணும் கிடைக்கக்கூடிய பலன்களையெல்லாம் கடவுளுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நீ செயல் செய்யணுங்கிறாங்க எல்லாம் கடவுளுடைய பிரசாதமாக செய்யணுங்கிறாள் நாம் என்ன பண்ணுவோம் பிள்ளைய நல்லா படிக்க வைப்போம் வேலை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவோம் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோம் என் பையனுக்கு நல்ல வேலை நல்லது தப்பே இல்லை வேலை நல்ல வேலை கிடச்சிருச்சு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணுவோம் போய் போட்டா முன்னாடி வச்சு இது நீ கொடுத்ததுப்பா இது நீ கொடுத்த பிரசாதம் அப்படின்னு சொல்லி அங்கே சாமியை கும்பிட்டுட்டு பிற வேலைக்கு போவோம் இதுவும் ஒரு பக்தி இதை செய்யுங்கிறார் நீ ஒன்றும் முடியலை எதை செய் எது கொடுத்தாலும் கடவுளுடைய பிரசாதமாக செய்யுங்கிறார் நம்ம இந்து மதத்தில் தீபாவளி பொங்கல் திருவிழாவில் எதுக்கு தெரியுமா நல்லா அனுபவிக்கிறது தான் தீபாவள எவ்வளவு பலகாரம் செய்கிறோம் மற்ற நாள் அனைத்து ஓவராக சாப்பிடுவோம் பலகாரம் மட்டும் செய்கிறது இல்லை அந்த சீரணமாக ஒரு மருந்தையும் சேர்த்து செய்வோம் தெரியுமா உங்களுக்கு நான் பார்த்தேன் ஜீரண மருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாங்க அது அதுக்கு ஜீரண மருந்துன்னா ஏன்னா அவ்வளோ பலகாரம் செஞ்சு சாப்பிட்டா ஜீரணமாகாதான் இந்த பண்டிகை எதுக்குன்னா கடவுள் வேற சொல்லி அனுபவிக்க கோயிலில் கடா வெட்டுறதுக்கு அனுபவி கடா வெட்டி கடவுள்கிட்ட சொல்லி அனுபவிக்கிறது இதெல்லாம் நம்ம திருவிழாக்களில் பாருங்கள் கடா நல்லா வளர்ப்பாங்க ஆடுகள்லாம் வளர்த்த போய் வெட்டி நல்லா அனுபவி சாப்பிட்டேன் தப்பு இல்லைங்கிறார் பகவான் இது வந்து அந்த முதல் படி நீ எதை வேணாலும் அனுபவி என்னுடைய பிரசாதம் குழந்தையே இல்லை குடல பிறக்குது என்ன பண்ணுவாங்க விஷ்ணு பிரசாத் பேரை கடவுள் பேரை வச்சுக்கிறது விஷ்ணு பிரசாத்ன்னு வைப்பாங்க பிரசாத்துன்னு வைப்பாங்க பிச்சைன்னு வைப்பாங்க கடவுள் கொடுத்த பிச்சைன்னு வைப்பாங்க இல்லை அந்த பிரசாதமாக எடுத்துக்கிறது ஒருத்தர் பேர் அல்லா பிச்சைன்னு இருந்துச்சு மடத்துக்கு வந்தார் சாமி கேட்டார் ஒரு முஸ்லீம் அவர் பேர் என்னன்னு கேட்டார் அல்லா பிச்சை என்னப்பா அல்லா பிச்சைனு ரொம்ப நாள் கழித்து எங்கள் நான் பிறந்தேன் அதனால் எங்கள் வீட்டில் அல்லா கொடுத்த பிச்சைன்னு எல்லா பிச்சைன்னு வச்சாங்க அவர் செருங்கிற ஆச்சாரியார் பாருங்க அதே ஆள் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அந்த மடத்துக்கு வர்றாரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு தடையும் பார்த்துருக்காரு நீ எல்லா பிச்சாக தானே கேட்டாராம் பாரதிய சுவாமிகள் அவரே கேட்கிறாரு இப்படி நம்ம பத்து தடவை பார்த்தாலே நாலு வருஷம் கழிச்சு நீ யாருன்னு மறந்து போவோம் பேர் மறந்து போவோம் நீ அல்லா பிச்சையானு கேட்டாராம் அந்த பேர் அந்த கடவுளுடைய பிரசாதங்கிற ஒரு மனசில் அந்த ரூம் பதிஞ்சிடுச்சு அதுக்கு அவர் காரணம் சொன்னாராம் இது சிறுங்கேரி மடத்தினுடைய விசேஷம் இந்த ஞாபக சக்தி இங்கே அதிகமாக இருக்கும்னாராம் எதுக்கு சொல்றேன்னா பிச்சை கடவுள் கொடுத்த பிச்சை அப்படி அனுபவிக்கிறது எது கொடுத்தாலும் கடவுள்கிட்ட வச்சு அனுபவிக்கிறது சாப்பாடு ட்ரெஸ்ஸை கூட பாருங்கள் தீபாவளி அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுருவோம் கடவுள் முன்னாடி வச்சு மஞ்சள் தொட்டு வச்சு நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்க கடவுள்கிட்ட வச்சுட்டு போடு இது வந்து இது ஆரம்ப நிலை இதில் வந்து அதர்மமான செயல் செய்கிறதுல தர்மமாக செய்கிறான் தான் குடும்பத்துக்காக செய்கிறான் தன்னுடைய உடல் உடலுக்கு சுற்றத்தாருக்காக செய்கிறான் இது காமிய கர்மயோகம் இதுவும் கர்மயோகங்கிறார் அதர்மமாக எல்லாம் தர்மமாக நீ சுயநலத்தோடு செஞ்சாலும் கூட அதுவும் கர்மயோக பக்தி எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்கிறதுனால இதுவும் ஒரு பக்தி அப்படிங்கிறார் முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால் பெரிய லிஸ்ட் இருக்கும் பெரிய லிஸ்ட்டு வரும் ஏன் குழந்த நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் ஒரு நல்லா மாப்பிள்ளை அமையணும் நல்ல மனைவி அமையணும் ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும் இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் பெரிய லிஸ்ட்டே இருக்கும் கடைசியில் அந்த லிஸ்ட்டு குறஞ்சிக்கிட்டே வரணும் வரைஞ்சி இந்த பக்கம் போகணும் இந்த முதல் படியில் இருக்கவனுக்கு ஐயாயிரம் ஆசைகள் உலக ஆசைகள் இருக்கும் ஐயாயிரத்தி ஒன்னாக கடவுள் இருக்கும் ஒரு இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இது முதல்ல வந்து நிற்கும் இந்த இந்த பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி இது இருக்க தப்பு இல்லை நீங்கள் சிறுங்கேரி மடத்திலேயோ காஞ்சி மடத்திலேயோ பாருங்கள் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு வருஷ பெரிய கீவே நிற்கும் பெரிய கீ நிற்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்க மாட்டாங்க யாராவது போய் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டால் ஒராளை சொல்லுங்கள் கேட்பாங்களா போகவே மாட்டாங்க எல்லாம் எனக்கு அத தப்பு இல்லைங்கிறாரு இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் தப்பே இல்லை இது என்ன ஆகணும் நாளாக நாளாக கடவுள் வேணுங்கிற எண்ணத்துக்கு வரணும் ஒரு கேம்ப் நடந்தது ஒரு சாமி ஒரு பெரியவர் வந்து ஒரு பெரிய கேம்ப் நடத்தினார் அது இயற்கை சூழல் ரொம்ப அருமையான இடம் பார்த்தா நல்ல உணவு அங்கே தங்குறதுக்கு அருமையான ரூமை நல்லா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும் சாமி உங்கள் கிளாஸ் வேதாந்த க்ளாஸ் சூப்பராக இருக்குது எனக்கு இங்கேயும் ஞானம் கிடச்சிரும்போல் இருக்குது இந்த இடத்த விட்டு போக மனசில் எங்கே எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு ஸ்டெஸ்ட் பண்ணார் அவர் என்ன பண்ணாருங்கன்னா எல்லாத்தையும் போய் நீ இங்கே இருக்கலாம் அப்படி சொன்னார்ன்னு பண்ணார் இங்கேயே இருக்கலாம் வீட்டுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தங்குகிற இடம் த சாப்பாடு எல்லாம் இலவசம் அருமையான உணவெல்லாம் கொடுத்துருவான் உங்களுக்கு மோட்சத்துக்கு நான் கேரண்டி தர்றேன் கட்டாயம் மோட்சம் கிடச்சிரும் இருக்குன்னு சொன்னார் ஒருத்தரோடு இருக்கிறேன்னு சொல்லலை முடியுமா சும்மா பேருக்கு சொல்லலாம் முடியாது ஏன்னா தப்பு இல்லை இதெல்லாம் என்ன சொல்கிறேன் இந்த ஸ்டேஜ் தவறு இல்லை இதில் இருந்தால் கூட பரவாயில்லை அப்படிங்கிறார் அவங்க ஊக்குவிக்கிறார் இந்த அத்தியாயத்தில் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய அதாவது காமிய கர்மத்தை சுயநலத்தோடு தன்னுடைய குடும்பம் தனக்காக செய்கின்ற தர்மமான செயலியும் கடவுள் வழிபாட்டுடன் பக்தியோடு செய்தால் நீ மேல்நிலைக்கு வந்து விடுவாய் அப்படிங்கிறார் உனக்கு பலன் வந்து பிரதானமான பலன் உலக சுகம் உன்னுடைய குடும்ப நன்மை இதெல்லாம் பிரதானமாக கிடைக்கும் அந்த அந்த இன்னொரு பலன் இருக்கு அவாந்தர பலன் சொல்லி செகண்டரி பலன் சைடு எஃபெக்டா வர்றது உண்மை எரியாமல் ஏற்பட்டு தகுதி ஏற்பட்டு இரண்டாவது நிலைக்கு வருவே சேவைக்கு வருவ பிறகு அதுல இருந்து சகுன பக்திக்கு வருவ பிறகு உருவ கடவுள் வழிபாடு பிறகு உலகத்தே உருவம் வழிபாடு பிறகு ஞானத்துக்கு வந்துடுவேன் இதுல எதுலேயுமே இல்லாமல் இருந்துடாதேங்கிறார் பகவான் அதனால இந்த பக்தியிலேயாவது நீ இருந்து மேல்நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறார் அதனாலதான் நம்ம பார்த்திங்கன்னா வீடு கட்டினாலும் சரி வாகனம் வாங்கினாலும் சரி எது பண்ணுனாலும் பூஜை இல்லாமல் பண்ணுறதே கிடையாது கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவான் எதாக இருந்தால் ஒரு ஒரு வண்டி புது வண்டி வாங்குகிறேன் என்ன பண்ணுறோம் நேர அதுக்குன்னு சில கோயில் இருக்குது எல்லா கோயிலையும் கூட பூஜை பண்ணுறதுல அந்த டூ கார் வாங்கினோம்னா அதுக்கு சில ஸ்பெஷல் கோயிலில் அங்கே போய் அந்த இலுமிச்சம்மெல்லாம் வச்சு அந்த கடவுளுக்கு அந்த வண்டி அர்ப்பணம் பண்ணுறது பூஜை பண்ணுறது பூஜை பண்ணிவிட்டு அவருடைய பிரசாதமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப நிலைகளில் பண்ணுறது இது சரிங்கிறார் இப்படி பண்ணித்தான் அந்த மேல்நிலைக்கு வரணும் சரி நான் மேல்நிலைக்கு போயிட்டேன் இதெல்லாம் தேவையில்லையா சில பேர் சொல்லலாம் அவள் மேல்நிலைக்கு போயாச்சுன்னா தப்பு கிடையாது அறிவில் இருக்கும் இது ரெகுலராக செய்கிறது மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதற்காக இது செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவன் வந்து உலக சுகத்தையும் நன்கு அனுபவிப்பான் ஆனால் உலக சுகத்தில் மூழ்கி விடவும் மாட்டானுங்கிறார் ராமகிருஷ்ணன் பரமர்சர் விவேகானந்த ஒரு கேள்வி கேட்டார் ஒரு குடத்து நிறையா தேன் இருக்கு இங்கே என்ன செய்வேன்னு கேட்டாரான் அவர் சொன்னார் நான் ஒரு வண்டு ரூபத்தில் போய் அந்த விளிம்புல உட்காந்து கொஞ்சம் போல் சாப்பிட்டு ஓடியாந்துடுவேன் பிறகு கொஞ்சம் சாப்பிட்டு ஓடியாந்துடுவேறான் உள்ளே போய் சாப்பிடும் உள்ளே இறங்கினா உள்ளே மூழ்கிடுவோம் நம்ம இப்படி இந்த உலக போகத்திலேயே முழுசாகவும் மூழ்க மாட்டான் அளவோடு அனுபவித்து அளவோட அந்த உலக சுகத்திலிருந்து நல்ல பக்தி பண்ணி அடுத்த நிலைக்கு இவன் வருவான் அப்படிங்கிறார் இவனுக்கு முக்கியமான பலன் தர்மமான உலகசகம் அவாந்திர பலன் சித்தசுகி இவர்களை பகவான் ஊக்குவிக்கின்றார் நான் கடைசி படியில இருக்கேன் நாலு படி எப்படி போறதுன்னு சிந்தனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க பகவான் என்ன சொல்றேன்னு சொன்னா நீ இந்த படியில இருந்தாலும் தப்பு இல்லை அடுத்த படிக்கு வர முடியும் இது சிறந்தது உயர்ந்தது என எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தியாகம் பண்ணி அவர் கொடுத்துட்டு என்கிட்ட என்னை அனுபவிக்கிறதுனால இது நல்லதே அப்படிங்கிறார் அதாவது நான் வெறும் வாயினால் நான் பக்தி பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன்னு சொல்கிறத விட ஒழுங்காக சம்பாதிச்சு எல்லா ஆசைகளையும் தர்மமாக நிறைவேற்றுவது சிறந்ததுங்கிறார் பண்ணிட்டு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு வா அந்த செயல்களை இறை செய் அதனுடைய பலன்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து அனுபவி இந்த அர்ப்பணம் செய்வோம் செய்வதுங்கிறது கர்ம பல தியாகம்னு சொல்வாங்க கர்மத்தினால் வரக்கூடிய பலனை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து விட்டு அனுபவிப்பது இது கடைசி படி ஐந்தாவது படி இப்போ என்ன பண்ணியிருக்காரு பக்தியில் அஞ்சு படி சொல்லிட்டார் முதல் படி இந்த படி காமிய கர்மம் உலக சுகம் குடும்பம் இவர்களுக்காக தர்மமான காரியத்தை இறைவழிபாட்டுடன் செய்வது இது முடிஞ்சவுடனே இதே செயல்களை பொதுநலத்துக்காக சமுதாய சேவைக்காக செய்வது அடுத்தபடி ஒரு ஊர்வத்தில் வழிபடுவது ஜபம் செய்வது பூஜை செய்வது பாராயணம் செய்வது அடுத்து நாலாவது படி என்ன செய்யறது எல்லாவற்றையும் பகவானாக பார்த்தல் ஐந்தாவதுபடி ஞான யோகம் குருவிடம் சென்று முறையாக சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்ற சாதனைகளை செய்து ஞான ஞானத்தை அடைவது இந்த அஞ்சு சாதனைகளையும் பக்தி இருக்கும் எல்லாத்துலேயும் பக்தி இருக்கும் பக்தி ஊடுருவி இருக்கும் அவனுடைய படிகள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு வீட்டில் அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அப்பாவுக்கு என்ன ஆசை எல்லோரையும் கலெக்டர் ஆகும்னு ஆசை முதல் பையன் ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது பையன் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கான் மூணாவது பையன் பிஏ படிச்சிக்கிட்டு இருக்கான் நாலாவது பையன் ப்ளஸ் டூ அஞ்சாவது பையன் டென்த்து படிக்கிறான் டென்த்து படிக்கிறவன் நான் நேராக ஐஏஎஸ் போனால் போக முடியுமா கலெக்டர் ஆகும் எல்லாரும் அவன் நேராக கலெக்டருக்கு போயிடுவான் அவன் வந்து நிர்குண பக்தன் ஐஏஎஸ் படிக்கிறவன் எம்ஏ படிக்கிறவன் விஸ்வரூப பக்தன் பிஏ படிக்கிறவன் சகுண பக்தன் ப்ளஸ் டூ படிக்கிறவன் டிஷ்காமிய கர்மயோகம் செய்கிற பக்தன் டென்த்து படிக்கிறவன் காமிய கர்மயோகம் செய்கிற பக்தன் இவனும் கலெக்டர் ஆகத்தான் போகிறான் என்ன போக செய்வேன் டென்த்துலேருந்து நேராக ஐஏஎஸ் போக முடியுமா ப்ளஸ் டூ பிஏ போகணும் எம்ஏ போனோம் ஐஏஎஸ் போகணும் இப்படித்தான் போக முடியும் அவன் எம்ஏ இருக்கவே விஸ்வரூப பக்தான் சீக்கிரம் போயிருவான் சொன்னார்ல சீக்கிரம் கரையை திருவேன் சொன்னார் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் விஸ்வரூப பக்தியிலிருந்து சகுண பக்தியிலிருந்து நிர்குண பக்திக்கு போய் மோட்சத்தை அடைந்து நிறைவு பெற வேண்டும் அப்படிங்கிறார் சரி இதெல்லாம் அடைஞ்சு போயாச்சு ஞானத்தை அடைஞ்சாச்சு அதனுடைய பலன் என்ன அடுத்த பராபக்த லட்சணம் பராபக்தனுடைய பலன் ஜீவன் முக்தி வர்ணனை இந்த ஐந்து சாதனையும் செய்து ஞான யோகத்திற்கு வந்தவனுடைய பலன் என்ன என்ற கருத்தை சொல்லுகின்றார் இரண்டாவது அத்தியாயத்தில் சிதப்பிரக்க லட்சணம்னு ஒன்று வரும் ஞானத்தை அடைந்தவனுடைய லட்சணம் என்னன்னு கேட்பார் அங்க அங்க சொல்றார் அதுக்கு அடுத்து ஞானத்தை அடைந்தவன் அந்த பராபக்தன் ஐந்தாவது படியை தாண்டியவன் அவருடைய லட்சணம்னு இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் இங்கே பராபக்த லட்சணம்ங்கிறார் பக்தி யோகங்கிறதுனால அங்கே சாங்கிய யோகம் அதனால் சிதப்பிரஜ லட்சணம் இங்கே பதினாலாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் அது குணத்திரய விபாக யோகம் அங்கே என்ன சொல்வார்னா குணா தீத லட்சணம் பார் குணத்தையெல்லாம் கடந்தவனுடைய லட்சணம் மூணு ஒன்று தான் அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறார் ஏன் அந்த ஞானியனுடைய லட்சணத்தை சொல்கிறாருன்னா யார் ஞானிங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்குது எல்லா மக்களுக்கும் தத்துவ தத்துவத்தை தெரிஞ்சவங்களுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது ஞானினா பொதுவாக என்ன நினைக்கிறேன் தெரியுமா நிறைய சித்து வேலை தெரியணும் அவருக்கு நான் போய் நின்னால் ஏன் கடந்த காலத்தையும் சொல்லணும் எதிர்காலத்தையும் சொல்லணும் அப்படி தான் நினைக்கிறான் ஒருத்தர் போயாச்சுன்னா அவருக்கு நிறைய சித்து இப்படி நினச்சி அப்படி எடுத்தாருனா வீதி வரணும் இல்லை ஆரஞ்சு படம் வரணும் இல்லை ஏதாவது வரணும் சித்து வேலைகள்லாம் நிறையா செய்யணும் அவர் தான் ஞானி இப்படி ஒரு கற்பனை இருக்குது இன்னொன்று என்ன இருக்குது எல்லா காலத்தையும் முக்காலம் அறிந்தவர் முக்காலம் அறிந்தவருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா காலமே இல்லைன்னு புரிஞ்சுகிட்டவர்னு அர்த்தம் தத்துவத்தை புரிஞ்சவர் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாம் தெரிஞ்சவரில் ஒருத்தர் வந்து போன ஜென்மத்தை பற்றி சொல்றாரு நீ போன ஜென்மத்தில் இப்படி இருந்துன்னு சொல்லி அதுக்கு முந்தின ஜென்மத்தில் கேள்வி கேட்கலாம் அதையும் சொல்லிடுறாரு அதுக்கு முன்ன ஜென்மத்தில் எத்தனையே சொல்லுவீங்க நீங்க புத்தர்ட்டே கேள்வி சொன்னாங்களாம் சொன்னாராம் எனக்கு ஐநூறு ஜென்மம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னாரான் அப்போ அதுக்கு முந்தின ஜென்மம் ஞாபகம் இல்ல இது கிடையாது எங்கேயாவது கீதையில் ஒரு இடத்துல இந்த முழு பகவத்கீதையை படிங்க சித்து வேலை தெரிஞ்சவர்தான் ஞானின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா இல்லை கடந்த காலத்தை எதிர்காலத்தை ஜோஷம் சொல்றவரு ஞானின்னு சொல்லியிருக்காரா ஒரு இடத்துல பகவான் சொல்லலை இன்னும் சில பேர் பாருங்க குளிக்கவே மாட்டாரும்பாங்க அவர் தான் ஞானியா அவர் குளிச்சு பத்து வருஷம் ஆச்சும்பாங்க அப்படி சில பேர் ஒரு நாளைக்கு பத்து தடவை குளிப்பார் அவர் ஞானி இப்படி அவங்கள சில ஆற்றல் இருக்கலாம் சில சக்திகள் இருக்கலாம் பகவானுடைய ஏதோ ஒரு சித்து வந்து அவர் கைகூடி இருக்கலாம் ஞானியனுடைய லட்சணம் அதுவல்ல அவர் வீட்டிலையும் இருக்கலாம் காட்டிலையும் இருக்கலாம் சித்திகள் பெற்றும் இருக்கலாம் சித்திகள் பெறாமலும் இருக்கலாம் இது ஞானத்தினுடைய லட்சணம் கிடையவே கிடையாது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காய் உடுத்தினாரா ராமகிருஷ்ண பரமஹம்சன்னைக்கு ராமகிருஷ்ணனுடைய இயக்கம் உலகம் பூரா இருக்குது அவருடைய உபதேசத்தை கேட்டு எத்தனை பேர் ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்க அவர் காதி கட்டினவர் கிடையாது காதி கட்டியிருக்காரா கேட்டல சரி காட்டில் போய் வாழ்ந்தாரா குடும்பஸ்தர் வேற அவரு கல்யாணம் பிடிச்சவர் காதி கட்டலை கமண்டலம் ஏந்தலை காட்டில் வாழல கந்தையும் அணியலை அவர் ஞானியா இல்லையா காட்டில் வாழ்ந்தாத்தே ஞானி சித்துக்கள் கூட அவருக்கு ஒரு இருந்தது இயல்பா அதை கூட அவர் என்ன சொல்றாரு மலங்குறாரு அவருக்கு வந்த சித்து வேலையை மலங்கிறார் அவரே சொல்கிறார் இங்கே ஒரு மலத்துக்கு சமானம்ங்கிறார் அப்போ ஞானிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது ஆண்டவன் மீது அளப்பரிய அன்பு வச்சார் அவர் அன்புனாலேயே படிப்படியாக வந்து விசுவரூபக்தி ஞானயோக பக்திக்கு வந்து அவர் அந்த ஞானத்தை அவருடைய உபதேசத்தை எல்லாத்தையும் பரப்புனார் இன்றைக்கி உலகம் புறம் பரவி நிற்கும் சாதாரண எளிமையாக ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு இருப்பார் அவர் கோயிலில் பூஜை மண்ணிக்கிட்டு வந்தவர் அதனால ஞானின்னா தப்பான கருத்து எல்லாருக்கையும் இருக்கு ஞானியனுடைய லட்சணத்தை பகவான் சொல்வதற்கு காரணம் ஒருத்தரை பார்த்து அவர் ஞானியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அது பண்ண முடியாது யாரையும் பார்த்து நீங்கள் ஞானியா இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ண முடியவே முடியாது நம்ம மனசை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த லட்சணம் இந்த லட்சணம் நம்மளுக்கு இருக்கா யார் மனசையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஞானியாக ஏன்னா மனசில் உள்ள விஷயம் இதை வச்சுக்கிட்டலாம் ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது அதே நேரத்தில் இந்த லட்சணத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு குற்ற உணர்வு வந்துடக்கூடாது இந்த லட்சணம் நம்மளுக்கு இல்லையே நம்மளுக்கு ஞானி இல்லையே அப்படிங்கிற குற்ற உணர்வு வரக்கூடாது ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்தில் வயசானவங்க நிறையா இருந்தாங்க இளைஞர்களும் இருந்தாங்க என்ன பண்ணாருன்னு சொன்னால் சாமி என்ன பண்ணார் பகவத்கீதையை பாராயணம் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கினார் அறுபது வயசு பிறகு பண்ண முடியுமா சக்தி வருமா சாமி எங்களுக்கு மனப்பாடம் பண்ணவே முடியாது அது குற்றவன் வருவார் ஆரம்பிச்சிருச்சு கீதா அர்த்தம் புரிஞ்சால் போதும் நான் அவ்வளோ உபன்யாசம் பண்ணுறேன் எனக்குலாம் ஒரு ஒன்று ரெண்டு ஸ்லோவை வந்தார் மனப்பாடம் இருந்து அர்த்தம் தெரியும் ஏன்னா மனப்பாடம் பண்ணுற சக்தி அதில் விருப்பமும் இல்லை இல்லை பண்ணணும் நல்லது சின்ன வயசில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கல ரொம்ப நல்லது வயசான பிறகு இதை பண்ண முடியல பண்ண முடியும் குற்ற உணர்வு வரக்கூடாது ஞானியின் லட்சணத்தை சொல்றாரு இதில் இது இருக்கு இது இல்லை இல்லை பழகிக்கிறோம் வரும் அவ்வளோதான் இதில் குற்ற உணர்வு வரக்கூடாது அப்படிங்கிறார் இந்த ஞானி எப்படிப்பட்டவன் சொல்றாருன்னா விருப்பு வெறுப்பு இல்லாதவன் எல்லாரையும் நண்பனாக பார்ப்பானா இந்த ஞானத்தை அடைஞ்சவனுக்கு எல்லாரும் நண்பன் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன்னு ஃப்ரெண்டாக ஒரு அரசனுக்கு யார் ஃப்ரெண்டாக இருப்பார் இன்னொரு அரசே ஃப்ரெண்டாக இருப்பான் ஞானிக்கு அப்படி இல்லை எல்லாரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இதற்கு உதாரணம் சொல்லணும்னா எங்கள் சாமியை சொல்லலாம் ஓங்காரணசாமிய அவருக்கு பார்த்தீங்கன்னா தயனசாமியாக சொல்லுவாராம் உணவுகளுக்கு அமைஞ்சது மாதிரி யாருக்கு பக்தர் அமையலேன் ஏன்னா டெய்லி வேலை செஞ்சாத்தையும் சாப்பாடு அப்படிப்பட்டவரும் அவருக்கு நெருங்கின பக்தராக இருப்பாங்க மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் ரொம்ப ஹை பெரிய மில் அதிபர் அவங்களும் இருப்பாங்க படிக்காத ஒன்றுமே எல்கேஜிக்கு ஒன்றாவது படிக்காதவனும் அவருக்கு பக்தரானாக இருப்பான் பெரிய ஆஃபீஸர் இந்தியாவிலே பெரிய போஸ்ட் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் கலெக்டர்ஸு பெரிய ஹை கோர்ட் ஜட்ஜும் அவங்களுடைய பக்தராக பார்த்துருக்கேன் எல்லா தரத்துலையும் எல்லா விதமான பக்தர்கள் எல்லா இனம் எல்லா ஜாதி எல்லாமே இருப்பாங்க இப்படி இவளுக்கு எல்லாரும் நண்பர்களாக இருப்பாங்க நீங்கள் உலக வகைகளில் பார்க்க முடியாது அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அவங்கவுங்க ஸ்டேஜில் நண்பர்களே வச்சுக்கிடுவாங்க இவனுக்கு அப்படி இல்லை யாரு மேலும் வெறுப்பு வெறுப்பு வராது இவனுக்கு எல்லாரையும் நண்பனாகவே பார்ப்பான் அப்படிங்கிறார் அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஞான வந்துருச்சுன்னா அவனுக்கு எல்லாம் அப்படியே வரட்டு வேதாந்தான் எல்லாம் ஒன்றுதான்ப்பா எல்லாம் கடவுள் செய்யணும் அப்படியே அமைய கல்லப்போல அப்படி கிடையாது கருணை அவன மாதிரி கருணை யாருக்கு இருக்காதான் வள்ளலார் சொன்னார்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நேர் பாடினார் கருணை உள்ளவனாகவும் இருப்பான் யான் எனது என்று செருக்கு இல்லாமல் இருப்பான் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுங்கிறார் அகங்காரம் அமகாரம் என்னுடையதுன்னு ஒன்று கூட நினைக்க மாட்டானா இந்த உடம்பவே என்னுடையதுன்னு நினைக்க மாட்டான் நான் செஞ்சேன்னு நினைக்க மாட்டான் இந்த உடம்பையும் நான் நினைக்க மாட்டான் அப்படிப்பட்ட புத்தியோடு இருப்பான்ங்கிறார் தன் குறையை கண்டுபிடித்து அதை நீக்குவான் அப்படிங்கிறார் இவனால் யாருக்கும் துயரம் இருக்காது இவனை யாரும் துயரப்படுத்த முடியாது இவன் யாரையும் பயமுறுத்த மாட்டான் இவன் யாரை கண்டியும் பயப்படவும் மாட்டான் அப்படிங்கிறார் ஞானியுடைய லட்சணத்துக்கு இவன் யாரையும் சார்ந்திருக்க மாட்டான் ஆனால் ஜீவனத்துக்கு சார்ந்திருப்பாங்கிறார் சாப்பிடணும்ல அது யாராவது போடணுமே கொடுக்கணுமே நிச்சயம் எடுத்தாலும் சாப்பிட்டுத்தான் ஆகணும் சுகத்திற்காகவோ நிறைவிற்காகவோ யாரையும் சார்ந்திருக்க மாட்டான் அடிப்படை ஜீவனத்திற்கு சார்ந்திருப்பான் எப்பொழுதும் உடலும் உள்ளமும் இவனுக்கு எப்போயும் தூய்மையாகவே இருக்குங்கிறாரு எந்த காரியமும் செய்ய மாட்டான் ஆனால் அவனை மையமாக வச்சு உலக காரியங்கள் நிறைய நடக்கும் ஏகப்பட்ட காரியங்கள் நடக்கும் இதெல்லாம் ஞானியின் லட்சணம் சங்கரர் வந்து ஆதிசங்கரர் ஞானியா ஞானி இல்லையா இவ்வளோ பாஷை எழுதினார் பிரம்மசூத்திரத்துக்கு எழுதினார் கீதைக்கு பாஷை எழுதினார் பத்து உபனிஷத்துக்கு பாஷை எழுதினார் அவர் நாலு மடங்களை நிறுவுனார் அவரை மையமாக வச்சு மற்றவங்க இந்த காரியங்கள்லாம் பண்ணாங்க அவர் செய்கிறாரோ செய்யலையோ அவரை மையமாக வச்சு எல்லா ஒரு சாமி இருப்பார் ஒரு மடத்தில் அவரை எல்லாம் செய்கிறாரு அவரை மையமாக வச்சு எல்லா காரியங்களும் நடக்கும் உலக காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறார் பிறகு இவன் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இவை எல்லாத்துலையுமே சமமாக இருப்பாங்கிறார் இவனுக்கு இருக்கும் லாப நஷ்டம் என்பது இருமைகள் இருக்கும் ஆனால் அதில் பாதிக்கப்படாமல் இருப்பான் இந்த மனித உடல் எடுத்தாச்சுனாலே பாவமும் புண்ணியமும் கட்டாயம் உண்டு ஞானியாக இருந்தாலும் அவரும் பாவ புண்ணியம் இருந்ததுனாலதே மனித பிறவி எடுத்தார் புண்ணியம் ரொம்ப இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருப்பார் பாவம் நிறையா இருந்தால் நரகத்துக்கு போயிருப்பார் இல்லாட்டி வேறு பிறவி எடுத்திருப்பார் பாவ புண்ணியம் கிட்டத்தட்ட இயக்குவராக மனித பிறவி கொஞ்சம் புண்ணியம் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஆனால் பாவம் கொஞ்சம் சேர்ந்த மனித பிறகு வர முடியும் அப்போ பாவத்துக்கான கஷ்டமும் வரும் புண்ணியத்துக்கான சுகமும் வரும் ஆனால் ரெண்டிலையும் இவர் என்ன பண்ணுவார் யானை அடைஞ்சதுனால அது இருக்கும் அதை இவருக்கு வந்து அது துக்கம் தராமல் சமமாக பாதிப்பார் ராமகிருஷ்ண பரமச்சருக்கு தொண்டையில் புற்றுநோய் வந்துச்சு ரமணருக்கு கையில் புற்றுநோய் ரமணத்தை கேட்டாங்களாம் என்ன வலிக்கலையா ரோலரை வச்சு கையில் ஏற்றுனா எப்படி இருக்கும் அப்படி வலிக்குது ஆனால் அமைதியாக இருந்தார் ராமகிருஷ்ணன் சாப்பிட முடியவே இல்லை அவங்களுக்கு சாப்பிட முடியாமல் தவிக்கிறீங்களே நாங்களாம் தன்னை வாயில் சாப்பிட்றனே நடுறான் அப்போ ஞானிக்கு அதெல்லாம் வரும் வராதுங்கிற அர்த்தம் கிடையாது ஆனால் அதை காஞ்சி கொள்வான் அவருக்கும் பாப விளைவுகள் இருக்கத்தையும் செய்யும் அதை அவனுக்கு அண்ணா துக்கத்தை கொடுக்காது அப்படிங்கிறார் புத்தர்ட்ட வந்து கேட்டார் அவர் தர் ராஜா ஏன் அப்படி சாமியார் உனக்கு இன்னும் அனுபவிக்கிற நாடு வேணால் ஏ ராஜ்யத்தில் கொஞ்சம் பாதியை தர்றேன் நீ அதை வாங்கி என்ன அனுபவி அப்படின்னாராம் அதுக்கிறப்ப புத்தர் சொன்னாராம் ஒரு ராஜா என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டு இருந்ததும் ஒரு பிச்சைக்காரன் என்றைக்குமே அழுதுகிட்டு இருந்தது ஒரு ராஜா என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டு இருந்தது அவரும் அழுது ஒரு பிச்சைக்காரன் என்றைக்குமே அழுதுகிட்டே இருந்தது இல்லைங்கிறார் இப்படி எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அதை என்ன பண்ணுவான் ரெண்டியும் சமமாக பார்ப்பான் நான் ஒரு சம்பவம் பார்த்தேன் சென்னையில் கோடம்பாக்க ரயில்வே ஸ்டேஷனில் நான் ட்ரெயினில் வருவேன் குரம்பேட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு நாள் பயங்கர மலை மழைன்னா அப்படி ஒரு மலை அதில் வந்து எல்லாம் பசெல்லாம் அங்கங்கே நின்று போச்சு ட்ரெயின் நிற்கிது ட்ரெயின் எவ்வளோ நேரம் கழித்து போகும் தெரியாது ஏன்னா தண்ணி இருக்குன்ட்டாங்க நான் ட்ரெயினில் உட்காந்துருக்கேன் மக்கள் பரபரப்பாக அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படியா வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு காற்று மழையும் அடிச்சுக்கிட்டு இருக்குது எரசல் ஃபுல்லாக அடிக்குது அந்த தண்ணி இரசலடிக்காத இடத்துல இந்த பிளாஸ்டிக் சாக்கை விரித்து ரெண்டு பேர் பிச்சைக்காரங்க ஒரு இன்னொரு பிளாஸ்டிக் இந்த பையை தலைமாட்டில் இருக்குது ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு பீடி ஆளுக்கு ஒரு பீடி இவர் ஏதோ குடிச்சுக்கிட்டு ஒரு ஜோக் சொல்கிறாரு அவர் சிரிக்கிறார் அவர் என்ன மாதிரி இவர் சிரிக்கிறாரு நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் மக்கள் பரபரப்பாக ஆடி ஓடி எப்படா வீடு பழைய மோதிக்கிட்டு இந்த ரெண்டு பிச்சைக்காரங்களும் அப்படி ஒரு பீடியை குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக பேசிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் அந்த இரசல் அடிக்காத இடத்துல படுக்கை இடம் கிடையாது வீடு கிடையாது இந்த இந்த ஆரவாரத்தில் அப்போ எப்படி இருக்கு பாருங்கள் சுக துக்கத்துக்கு இது காரணமே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டு ஞானி என்ன பண்ணுவான் எப்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக சமநிலையில் இருப்பான் உலகத்தில் உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக போகமும் அதிக சுகமும் நல்லதல்ல அளவான போகம் அளவான சுகந்தே நல்லது அப்படி இருப்பான் அது மட்டும் இல்லை எதற்கடுத்தவன் சில பேர் தேவைப்படுவாங்க அப்படி இருக்க மாட்டான் இவனுக்கு எப்பொழுதுமே சமயநிலை இருக்குது ரிஷிகேஷில் ஒரு ஒருத்தர் இருந்தாங்க ஒரு அம்மா அவங்க வீட்டில் இருக்கும்போது உடம்புக்கு முடியலை உடம்புக்கு முடியலை என்னோடனா எனக்கு உடம்பு இப்படி ஆகிடுச்சி அப்படி தூக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க வாரம் நிறைய பார்க்க வந்தாங்க பார்க்க வந்தவங்கிட்டலாம் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சும் குழந்திக்கிட்டே இருந்தாங்க அதில் தூக்கம் பிறகு உடம்பு சரியாயிடுச்சு சரியான அப்புறம் ஒருத்தரும் பார்க்கல இனி ஒருத்தர் கூட பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தூக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி பாருங்க வந்தாலும் பார்க்க வர்றவங்க உடம்பு சரி துக்கம் உடம்பு சௌகரியமான அப்புறம் யாருமே பார்க்கவில்லைன்னு ஒரு துக்கம் இப்படி துக்கப்பட்டால் என்ன பண்ண முடியும் இதையெல்லாம் கடந்து இவன் புகழ் இகழ் இரண்டிலும் சமபாவனையுடன் இருப்பான் புகழ்ந்தான் மயங்கிற மாட்டான் இகழ்ந்தான் கஷ்டப்பட மாட்டான் நம்மளை ஒருத்தர் வந்து இல்லாத குறைய சொல்கிறாரு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா இல்லாத குறைய சொன்னால் கோபுரம் பெருமை வருந்தா இல்லையா என்ன இல்லாத குறைய சொல்றேன்னு சொல்லிட்டு சரி இல்லாத நிறைய சொல்கிறாரு நான் கஞ்சனா இருக்கேன் இவர் பெரிய தர்மவான்னு புகழ்கிறாரு அப்பயும் கோவம் வரணும் இல்லை இல்லாத குறைய சொன்னால் கோவம் வந்தது மாதிரி இல்லாத நிறைய சொன்ன வருதா புளிந்தபோது உள்ளான் அப்படியே புளிர்ச்சி ஆயிடுது அதில் மட்டும் அடங்கிடலாம் ஞானி அப்படி இல்லை புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இரண்டிலும் சமநிலையில் இருப்பான் அப்படிங்கிறார் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா நீ எந்த நிலையில் வேணாலும் இரு உனது லட்சியம் பகவானாக இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கை வர வேண்டும் நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த படியில் இருந்து நீ பக்தி செலுத்தினாலும் உன்னை படிப்படியாக கரையேற்று மோட்சத்தை அடைந்து இந்த உலகத்திலும் ஆனந்தமாக இருக்க வைத்து இறந்த பின்பு மீண்டும் பிறவா நிலையை அடையச் செய்வேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கிறார் இந்த அமிதம் போன்ற தர்மத்தை இந்த ஐந்து படிகளை கடைபிடிப்பவர்களே எனக்கு மிகவும் பிரியமான இந்த ஐந்தாவது படிக்கு வந்தவனும் நானும் ஒன்றுன்னு சொல்கிறார் அப்படி சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறாரு இதில் எல்லா சாதனையும் வந்துடுச்சு கர்மயோகம் வந்தாச்சு பக்தியோகம் வந்தாச்சு ஞான யோகம் வந்தாச்சு கர்மயோகத்தில் ரெண்டு படி பக்தி யோகத்தில் ரெண்டு படி ஞான யோகத்தில் ஒரு படின்னு சொல்லி எல்லா சாதனையும் வருவதால் இது நிறைவான ஒரு அத்தியாயம் பிறக்கும் போது நம்மளுடைய மனசு எப்படி இருக்குமானா உலக விஷயம் கடவுள் விஷயம் ரெண்டு மனசும் சமமாக இருக்குமா ரெண்டு தட்டு தடாஸில் ரெண்டு தட்டு இருக்குது ரெண்டு எம்டியாக இருக்குமா பிறக்கும் போது பிறகு இந்த உலக விஷய தட்டில் படி பூடிக்கிட்டே போமா ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வெயிட் ஏறிக்கிட்டே போகமா இந்த கடவுள் விஷயப்படி ஏறாது லேசாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா பிறகு ஒரு காலத்தில் என்ன போவோம் இந்த உலக விஷயத்தில் இருக்க படிகள்லாம் இங்கே வந்துடும் கடவுள் விஷயத்துக்கு மாறிக்கிட்டே வரும் ஒரு நிலையில் ரெண்டு சமமாக இருக்கும் பிறகு என்ன பண்ணோம் இந்த உலக விஷயத்தில் இருக்கிற படிகள்லாம் வெளியேற்றோம் வெளியேறி இந்த கடவுள் விஷயத்தினுடைய படியில் அந்த தராசில அதிகமா வந்துடும் ரெண்டு தராசலையும் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் முதல்ல பிறக்கும் போது வெயிட் ஆயிரும் இந்த தராசு எம்டிசுல கூட்டிக்கிட்டே வந்து அந்த இதுதான் இந்த பக்தியில படியில் போய் நாம் அடைய வேண்டிய சாதனை மரண தருவாயிலாவது என்ன பண்ணணும் இந்த உலக விஷயம் இருக்கிற தராச எம்டி ஆக்கிரணும் இந்த கடவுள் விஷய தராசில் எல்லா வீட்டையும் இங்கே சேர்த்து சேர்த்துட்டா மோட்சம் உறுதி என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் பகவான் கறிவோம்